ீிாமூகேந்திரம் டைபாயம் சூத்திருத்தம் முனீந்திரம் ஸ்ரீங்கம் மேஷி கிமா வியம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணஞ்ச சதாசிவேந்திரம் ஸ்ய பிரியண்டூன் சந்தமான மேவ மாதமேவே சாா மேவே விதையிரவிணம் மேவெவோயோ வம்ச ஷிபியோ மஹோ நமோ குருபோவரோம சன சீரியவை தேஜஸ்வினீத்தமஸிவிஷாவகை கட்டோபெண்டாவது அய் மூணாவது வல்லீ ஏழாவது மந்திரிபரம் மன மனசம சி மஹாத்மா மகத்தோமுத்தம்தூ பரப்பு புருஷா வபோலிங்க मुच्यते முச்சு அமத்தஞ்சதி நந்திருமா பச்சனை ஹாஷா மனசா अमृतास्ते भगवते वैवस्वताय எதுரமஸ நமோஸ்வாயிரவிச்சாரியேத்திரமவிச்சாரியராஹய யமர்மராஜ கட்டோபனிஷத்தினுடைய இந்த கடைசி பகுதியில் இதுவரைக்கும் சொன்ன சாஸ்திர விஷயங்களை மீண்டும் ஒரு முறை சுருக்கி சொல்லுகிறார் பிரம்மம் பிரம்மத்தோடு இந்த ஜகத்தை புரிந்து இந்த சம்சாரம் என்று சொல்லப்படுகிற இந்த ஜகத்தை பிரம்ம மூல காரணத்தோடு சேர்த்து புரிந்து வேண்டும் பிரம்மம் உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் இருக்கிறது மாயையின் கோணத்தில் உபாதான காரணமாகவும் தன்னுடைய கோணத்தில் விவர்த்தோபாதான காரணமாகவும் மாயையின் கோணத்தில் பரிணாம உபாதான காரணமாகவும் மாயையின் பிரதிபிம்பத்தின் கோணத்தில் நிமித்த காரணமாகவும் பிரம்மம் இருக்கிறது இந்த நிமித்த காரணமான ஈஸ்வரனை முன்னிட்டு கொண்டுதான் எல்லா தேவர்களும் கட்டுப்பாடோடு நடந்து கொள்ளுகிறார்கள் அக்னி தேவன் சூரிய தேவன் இந்திர தேவன் மிருத்யுதேவன் எல்லோரும் இவனுக்கு கட்டுப்பட்டுத்தான் நடக்கிறார்கள் இந்த உண்மையை மனித உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே உயிரானது ஜீவனானது அறிந்து கொள்ள வேண்டும் தன்னை உடல் மனம் இவைகளுக்கு வேறான தத்துவமாகவும் உயிருக்கும் ஆதாரமான உணர்வு தத்துவமாகவும் தன்னை உணர்ந்து இந்த தன்னுணர்விலிருந்து விடுபட வேண்டும் இந்த உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே தன்னுணர்விலிருந்து விடுபட்டால்தான் மீண்டும் தன்னுணர்வை உடைய பிறவிகள் தோன்றாது அல்லது தன்னுணர்வு மீண்டும் வராது தன்னுணர்வுதான் அனைத்து துன்பங்களுக்கும் காரணம் தன்னுணர்வுங்கிறது என்ன தன்னை பற்றி அறியாமைங்கிற விஷயம் இருக்கட்டும் தன்னுணர்வு அந்த இண்டிவிஜுவாலிட்டி ஜீவத்வம் நான் ஒரு தனியானவன் எல்லாரும் தனித்தனியாக இருக்கோங்கிறதே பெரிய தப்பு அத்வைத்த வேதாந்த சித்தாந்தப்படி எல்லாம் தனித்தனியாக இருக்குது அப்படிங்கிறதே தப்பு இந்த தனித்தனியாக காட்டுறதெல்லாம் அறியாமை மாயை எல்லாம் வியாபகாரிக சத்தியம் பாரமார்த்திக சத்தியம் கிடையாது நாம் எல்லோரும் தனித்தனி அப்படின்னு நினைக்கிறது என் உடம்பு தனி என்னுடைய நோய் தனி என்னுடைய வயசு தனி எல்லாம் சொல்கிறோம் நாம் ஆனால் அடிப்படை எல்லாருக்கும் ஒன்றாக இருப்பதுனால இதோடு நம்மளை இணைச்சிக்கக்கூடாது நானும் என்னோட உடம்பு மனசு புத்தியோடு என்னை சேர்த்துக்க கூடாது யாரையுமே அவங்க அவங்க உடம்பு மனசு புத்தியோடு நான் சேர்த்து பார்க்கக்கூடாது எதையுமே இந்த மரத்தை பார்த்தா கூட அது ஒரு உபாதி ஆனால் ஆகாசத்தை பார்த்தா கூட அது ஒரு உபாதி எல்லாத்துக்கும் ஆதாரம் சைத்தன்யம் சைத்தன்யம்தான் அது மனசுக்குள்ளே அந்த ஞானம் இருக்கும் அதுவும் விற்தி ரூபந்தான் ஆனால் அந்த விறத்தி எல்லா விறத்தியையும் அழிக்கிற விறத்தியாக இருக்குது அந்த விறத்தியே தன்னை பொய்ன்னு சொல்லக்கூடிய விறத்தியாகவும் இருக்குது விற்பிக்கு விஷயம் சத்தியம் விற்பி மித்யம் எண்ணத்துக்கு பொருள் உண்மை எண்ணம் உண்மையல்ல எந்த பொருள் உண்மை எண்ணம் வந்து உணர்வை பற்றிய எண்ணம் உணர்வை பற்றிய எண்ணத்துக்கு பொருள் என்னது உணர்வு உணர்வை பற்றிய எண்ணத்துக்கு பொருள் உணர்வு ஆகவே எண்ணத்திற்கான பொருள் உண்மை சத்தியம் எண்ணம் உண்மையல்ல இதை புரிந்ததுக்கு பிறகு அந்த எண்ணத்தின் இருப்போ அந்த எண்ணத்தின் இன்மையோ நம்மை ஒன்றும் செய்யாது அது நான்னால் யாரு நம்மைன்னு சொல்ல முடியாதுன்னு நானும் சொல்ல முடியாது ஒருமையாவது பன்மையாவது ஒருமை பன்மை இருமை சம்ஸ்கிருதத்தில் ஒருமை இருமை பன்மை இருக்குது ஏகவச்சனம் த்விவச்சனம் பகுவச்சனம் அத்வைதத்திலேயே ஏகவச்சனம் த்யச்சனம் பகுவட்சனம் எல்லாம் இதெல்லாம் வியாபாரிக சத்தியம் பாரமார்த்திக சத்தியம் இல்லை அத்வைைத வேதாந்த சித்தாந்தத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த இங்கிலீஷில் சொல்வாங்க ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி ஆகையினால இந்த சத்திய பேதம் வியாபகாரிக சத்தியம் பாரமார்த்திக சத்தியம் இன்னொன்று பிராத்திபாசிக சத்தியம் வியாபகாரிக சத்தியம்னா இப்போ நம்ம இந்த வகுப்பெலாம் நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் வியாபகாரிக சத்தியம் ஆனால் இந்த வியாபகாரிக சத்தியம் மாறுறதுனால இது சத்திய ஆபாசம் போலி சத்தியம் இது மாறிக்கிட்டு இருக்கேன் சத்தியத்துக்கு ஒரு லட்சணம் என்னென்னா எந்த காலத்திலையும் மாறாததுக்கு பேர் தான் சத்தியம் சத்தியங்கிற பதத்துக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது மூன்று காலத்திலும் ஒரே மாதிரி இருப்பது எதுவோ அதுதான் சத்தியம் மூன்று காலத்திலும் கடந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் மூன்று காலத்திலும் மாறாமல் இருப்பது எதுவோ அதுதான் சத்தியம் மற்றொன்று எதை அறிவால் அழிக்கவே முடியாதோ அதுதான் சத்தியம் ஆக காலத்திலையே பி திஷ்டத்தீதி சத்து அப்படி ஒரு அர்த்தம் எது ஞான அபாத்தியம் தத் சத்தியம் அதுக்கு மாறா போட்டுக்கோங்கோ எது ஒரு காலத்திலிருந்து மற்றொரு காலத்தில் இல்லாமல் போகிறதோ அது சத்தியம் எது அனித்தியம் தத்து எது அனித்யம் தத்து அசத்தியமாக மிச்சையா எது அனித்தியமோ அது அசத்தியமாக மிச்சயான்னா எது அனித்யமோ அது அசத்தியமாக மிச்சம் ரெண்டு வார்த்தையை கவனிக்கணும் அசத்தியமாக மிச்சையான்னா அசத்தியன்னு சொல்ல முடியாது அனுபவிக்கிறோம் ஆனால் மாறிடுறது சத்தியம்னு சொல்ல முடியாது அதுக்கு பெருதான் மிச்சம் புரியுறதா அனுபவிக்கிறோம் மாறுகிற அனுபவங்கள் அனைத்தும் சத்தியம் அல்ல அசத்தியமும் அல்ல மித்யா இது இடையில் சொன்னேன் வியாபகாரிக சத்தியம் ஆபாச சத்தியம் அதாவது மாதிரி இருக்கு ஆபாச சத்தியம் ஆபாச சத்தியம்னா என்ன போலி சத்தியம்னு சத்தியம் மாதிரி இருக்குது ஆனால் சத்தியம் இல்லை சத்தியம்னா சுவாமி இந்த உலகம் இருக்கிறது உண்மைதானே அப்படின்னா உலகம் இருக்கிற மாதிரி இருக்கப்பா ஆனால் இல்லை இருக்கிற மாதிரி நேற்றுக்கு இருந்த மாதிரி நீங்கள் இருக்கா இப்போ நேற்றுக்கு இன்றைக்கி இருக்கோ இன்றைக்கி இல்லை இப்போ இன்றைக்கி நாளைக்கு இருக்க போகிறதோ நாளைக்கு இருக்க போகிறதில்ல அப்போ இன்றைக்கி நாளைக்கு இல்லாமல் இருக்க போகிறது இன்றைக்கி இருக்குங்கிறது எந்த அளவுக்கு உண்மை அதைத்தான் கவுடபாதாச்சாரியர் கேட்குறார் எது தொடக்கத்திலும் முடிவிலும் இல்லையோ அது இப்பொழுது மாத்திரம் இருக்கிறது என்று எப்படியப்பா சொல்லுகிறாயினார் ஆதவ் அந்தேச்ச எது நாஸ்தி வர்த்தமானேபி தத்தத்தா எது தொடக்கத்திலும் முடிவிலும் இல்லையோ அது இப்பொழுதும் இல்லாததற்கு சமந்தானு அது ஏன் இருக்குங்கிறே ஏதோ திரும்ப திரும்ப அதே சொல்ல நினச்சிக்காய் இப்போ சனி தசை வந்திருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சனி தசை இல்லை அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து சனி தசை இருக்க போகிறது இல்லை இப்போ எதுக்கு சனி தசை இருக்குங்கிற இல்லை இருக்குல்ல அப்படின்னா இருக்க போகிறது இல்லை முன்னாடி இல்லை பின்னாடி இல்லை நடுவர் மாத்திரம் இருக்குன்னு எப்படி சொல்லுவேன் ஏது பர்மனெண்டே இல்லையோ அது இருக்குதுன்னு எப்படிப்பா சொல்கிறது அது போலி உன்னை ஏமாத்துறது ஓன் உடம்பும் உன்னை ஏமாத்துறது ஓன் மனசும் உன்னை ஏமாத்துறது ஓம் புத்தி உண்மை ஏமாத்து ஆனால் நீ வந்து அறியாமையினால ஏமாறுற ஆகையினால எதுவுமே கிடையாது உனக்கு இந்த உலகத்தில் இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை இந்த ஜானம் வேண்டியிருக்கு இந்த வியாபகாரிக சத்தியம் இது பாரமார்த்திக சத்தியத்தில் இது இல்லவே இல்லை பாரமார்த்திக சத்தியம் அப்படின்னு சொன்னால் எப்பொழுதும் இருக்கிற உண்மை பரமார்த்த அப்சல்யூட் ரியாலிட்டி இங்கிலீஷில் அதுக்கு பேர் இது ரிலேட்டிவ் ரியாலிட்டி இன்னொன்று இது சொல்கிறாங்க ஆப்ஜெக்டிவ் ரியாலிட்டி ஆப்ஜெக்டிவ் ரியாலிட்டி பிராத்திபாசிக சத்தியத்துக்கு என்ன பேருன்னு என்ன எம்பிரிக்கலா அது பின்னொரு பதம் இருக்கு. எம்பிரிக்கல் வேர்ல்டு அப்புறம் வந்து என்ன சப்ஜெக்டிவ் ரியாலிட்டின்னா தான் எனக்கு மாத்திரம் உண்மை ஒருத்தர் சொல்கிறார் நான் கடவுளை நேரில் பார்த்தேங்கிறார் நம்ம கண்ணுக்கே தெரிய மாட்டேங்கிறது அது அவருக்கு உண்மையாக இருக்கலாம் அவரை பொறுத்த அது உண்மை என் கனவு எனக்கு உண்மை உங்கள் கனவு உங்களுக்கு உண்மை எல்லாருக்கும் அது உண்மை இல்லை இந்த உலக வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் உண்மை மாதிரி இருக்குது என் கனவும் உங்கள் கனவும் வேறு வேறு அதுக்கு பேர் பிராத்திபாசிக சத்தியம் பிராத்திபாசிக சத்தியம்னா அது சப்ஜெக்டிவ் ரியாலிட்டி ஆகா ஆப்ஜெக்டிவ் ரியாலிட்டி சப்ஜெக்டிவ் ரியாலிட்டி வச்சுங்களேன் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்டுங்கிறது வியாஹாரிக சத்தியம்தான் ஆனால் அப்படி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அது ரிலேட்டிவ் ரியாலிட்டி அப்சல்யூட் ரியாலிட்டி அப்புறம் என்னதுன்னா சப்ஜெக்டிவ் ரியாலிட்டி பிராத்திபா சம்ஸ்கிருத பாஷையிலே சொல்லிடுறேன் பாரமார்த்திக சத்தியம் வியாபகாரிக சத்தியம் பிராத்திபாசிக சத்தியம் சத்தியம் மூன்றாக பிரிக்கப்படுகிறது உண்மை மூன்றாக பிரிக்கப்படுகிறது உண்மையான உண்மை தற்காலிக உண்மை அவரவர்களை பொறுத்த உண்மை அவரவர்களை பொறுத்த உண்மை அவங்க அதை உண்மைங்கிறாங்க ஏன் கனவு உண்மைன்னா என்ன பண்ண முடியும் இல்லைண்ணா நேரில் பார்த்தேன் இங்கே அப்படியே சாட்சாத்தாக தட்சிணாமூர்த்தி வந்து நின்னார்ண்ணா சரி நீ அப்படியே அவரையே நினச்சின்னு இருக்கியா அதனால நிற்கிறாராக இருக்கும் நின்றுட்டு போட்டுணும் எத்தனை நேரம் நின்றாருன்னா நீ சாப்பிடாமையே உட்காந்து பார்த்துட்டு இருந்தியா எத்தனை நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் இல்லை அவர் சடனாக மறைஞ்சு போயிட்டார் அப்படின்னு ஓஹோ சரி ஏன்னா நான் சாப்பிட போகணும் அவரும் எங்கேயா போகணுமே சர்வவியாபி தட்சிணாமூர்த்தி என்ன வியோம வியோமவதாப்த தேகாய தட்சிணாமூர்த்தையே நமஹானா எவ்வளோ பெரியது எங்கும் ஆகாசத்தை போல வியாபிச்சிருக்கிற தட்சிணாமூர்த்தின்னு ஏதோ ஒரு உபாசனைக்காக வச்சுன்னு இருக்கோம் வந்து ஃபார்மா நினைக்கிறதுனால பகவானுக்கு ஒரு ஃபார்மா கற்பனை பண்ணிட்டு விவகாரம் நல்ல விவகாரம் பண்ணின்னு தர்ம விவகாரம் பண்ணுறோம் உபாசனா விவகாரம் பூஜா விவகாரம் ஆக எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோன்னா இவர் வந்து ஜகத்துக்கு ஜெகத் அபிநிமித்தோபாதான காரணம் சொல்லி எல்லா தேவதைகளும் இதுக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கிறது சொல்லி அதை விட ரொம்ப முக்கியமாக அவனை சொல்ல வந்தது என்னென்னா மனுஷ சரீரத்தில் இந்த உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் இந்த உடலில் இந்த உலகத்தில் வாழும் பொழுதே இந்த உண்மை அறியப்பட வேண்டும் இந்த வாழ்க்கையை நம்ம வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டோம் நம்ம தர்மத்தை கடைப்பிடிப்போம் துவைத்த சாஸ்திரத்தை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுவோம் அத்வைத ஞானத்தோட அத்வைத ஞானத்தோட துவைத்த தர்ம சாஸ்திரத்தை அற்புதமாக சந்தோஷமாக பண்ணுவோம் ஏன்னா துவைத்த தர்மசாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணுறவனுக்குத்தான் அத்வைத பிரம்மாத்மக்கிய ஐக்கிய ஜானம் கிடைக்கும் அது கிடைக்கிறதுனால அவனுக்கு ஒன்றும் இது அழகா விளையா இது பண்ணுறது அவனுக்கு அது லீலை விளையாட்டுன்னு திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்புறம் இது எப்படி பண்ணுறது சுவாமி திரும்ப திரும்ப இந்த தன்னுணர்வு தன்னுணர்வுங்கிறீங்களே இந்த தன்னுணர்வு நீங்கணும் தன்னுணர்வு அறிவால் அழித்து அந்த தன்னுணர்வை கையாளணும் தன்னுணர்வு என்பது இந்த சொன்ன பாரதியார் சொன்ன மாதிரி தான் நானனும் பொய்யை நடத்துவோன் நான் அதை மறக்கவே கூடாது ஒரு சூத்திரம் மாதிரி அது பொய்யை நடத்துவோன் நான் அது அழகாக நடத்தலாம் கஷ்டமே இல்லை விஷயம் புரிஞ்சதுக்கு பிறகு ஹேண்டில் பண்ணுறது என்ன கஷ்டம் அனாயாசமாக பண்ணிட்டு போய்டுவோம் யம என்ன பண்ணுறாருன்னா ஆத்மா அநாத்ம உபதேசம் பண்ணுறார் ஆத்ம அனாத்ம விவேகத்தை உபதேசம் பண்ணுறார் எப்படி உபதேசம் பண்ணுறார் இந்திரியங்களுக்கெல்லாம் வேறாக பிருதகுமான நாம் இந்திரியானாம் உதயாஸ்தமய் பிருதக் பாவம் ஜாகிரத அவஸ்தையில் இந்திரியங்கள்லாம் விவகாரம் பண்ணுகிறது சுஷுப்தி அவஸ்தையில் இந்திரியங்கள் விவகாரம் பண்ணுறதில்லை ஆக இந்த பாவ அபாவ சாட்சி எண்ணங்களின் இருப்பையும் எண்ணங்களின் இன்மையையும் விழிப்பிலும் கனவிலும் எண்ணங்களின் இருப்பு தெரிகிறது ஆழ்ந்த உறக்கத்தில் எண்ணங்களின் இன்மை தெரிகிறது எண்ணங்களின் இன்மையையும் எண்ணங்களின் இருப்பையும் எது அறிகிறதோ அதுவே ஆத்ம தத்துவம் அதை தெரிந்து கொண்டு மோக் அடைகிறான்னு சொல்லிவிட்டார் அப்புறம் வந்து அதை பார்த்துட்டோம் நம்ம அதை அறிந்து தீரன் கவலைப்படுறதில்லை ஏன் கவலைப்படுறதில்லைன்னா அதோட அபிமானம் இல்லை சரீரத்தோட அபிமானம் இருந்தால் தானே சரீரத்தோட ஓல்ட் ஏஜ் என்ன எஃபெக்ட் பண்ண போகிறது உடம்புல இருக்க அபிமானம் இருந்த உடம்பு நான்கிற எண்ணம் இருந்தால் உடம்புல இருக்கிற முதுமையோ உடம்புனுடைய இழப்பையோ நான் பெருசாக நினைக்க போறேன் உடம்பே நான் இல்லைங்கிற போது உடம்பை பற்றி கவலைக்கு காரணம் என்ன பொதுவாக கவலைக்கு காரணம் என்ன யாராவது கவலைக்கு காரணம் சொல்லணும்னா என்ன சொல்ல முடியும் ஏன் கவலைப்படுறேன் கவலைக்கு என்ன காரணம் அப்படின்னா பையன் சரியா இல்லை இல்லாட்டி ஒய்ஃப் சரியாக இல்லை ஹஸ்பண்டு சரியா இல்லை நான் சரியா இல்லைன்னு ஒருத்தனும் சொல்ல மாட்டான் அதனால் இவங்க சரியா இல்லை அவங்க சரியா இல்லை பணப்பிரச்சனை அந்த பிரச்சனை வீட்டு பிரச்சனை எதையாவது கவலைக்கு காரணம் என்னப்பா சரி நீ ஏதோ ஒரு காரணத்தை சொல்கிறியோ அந்த காரணம் வந்து நியாயமானதானா அப்படின்னு பார்த்தா எல்லாம் அடிபட்டுடும் கவலைக்கு பொருளே கிடையாது கவலைக்கு நாம் எதற்கு விஷயமாக சொல்கிறோமோ அந்த விஷயத்தினுடைய தன்மை ஆராய்ச்சி பண்ண வேண்டாமா இப்போ உடம்பை பற்றி நான் கவலைப்படுறேன்னா உடம்பை பற்றி நான் ரொம்ப கவலைப்படுறேன் அப்படின்னா ஏன் கவலைப்படுறேன்னா இல்லை உடம்புக்கு எதாது வந்துடும் இன்ஃபெக்ஷன் வந்துருமோ பயமாக இருக்கு டாக்டர் சொல்லியிருக்கார் ஆஃப்டர் சர்ஜரி பி கேர்ஃபுல் அது வந்து என்னென்னா நீ வந்து நீ இம்யூன் சப்ரெஷ் பண்ணி வச்சிருக்கு உனக்கு ஆக நீ வந்து ஜாகிரதையாக ஆயிரு இல்லாட்டி டக்குன்னு வந்துவிடும் இன்ஃபெக்ஷன்லாம் வந்துடும் அதுக்கப்புறம் நீ வந்து ஆஸ்பத்திரி வரணும் எல்லாமே சரி வந்தால் வந்துட்டு போகிறது என்ன பண்ணுறது முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்றுறோம் அதை காப்பாற்றணுமா சரி காப்பாற்றுறோம் ஆனால் அதுக்காக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுறோம் அதே மீறி இன்ஃபெக்ஷன் வந்துதுன்னா வந்துட்டு போகிறது அது வர்றது தானே அது இன்ஃபெக்ஷனுக்கு தயாராக தானே உட்காந்துருக்கு அது வந்துட்டு போகிறது வந்தால் அதை ஏற்றுக்கிட்டு அதுக்கு இப்போவே தியானம் பண்ணி வச்சுக்கிறோம் ரெடி நிதித்தியாசனம் பண்ணி வச்சுக்கிறோம் ரெடி இன்னும் படுக்கணுமா சரிப்பா இன்னும் ஊசியை குத்திரையா குத்து எத்தனை தரம் ரத்தத்தை எடுக்கணுமோ ஏடு பண்ணிட்டு போ இருக்கவே இருக்குது கடோபனிஷத்து எனக்கு யம தர்மராஜா கூடவே இருக்கார் பிரம்ம வித்யாச்சாரியரான கூடவே இருக்கார் எனக்கு இன்னும் கவலை கிருஷ்ணர் சொல்லியிருக்கார் ஜாத சேகி துருவோ மிருத்தியு த்ருவம் ஜென்ம மிருத தஸ் மாதரிஹாரியேர்த்தே நத்வம் சோசித்தும் அருகசி அதனால் கவலைப்படுறதுக்கு என்ன இருக்குது எதோ கவலைப்படுறது கிருஷ்ணர் இங்கே யமுதர்மராஜா சொன்னதை வச்சுன்னு சொல்கிறேன் தீரஹா ந சோசத்தின் ஏன் கவலைப்படுறது இல்லைன்னா கவலைப்படுறதுக்கு அவனுக்கு சப்ஜெக்டே இல்லை கவலைப்படுறதுக்கு அவனுக்கு சப்ஜெக்டே இல்லை சந்தோஷப்படுறதுக்கும் சப்ஜெக்ட் இல்லை சந்தோஷப்படுறதுக்கும் விஷயம் இல்லை கவலைப்படுறதுக்கும் விஷயம் இல்லை ஏன்னா எந்த விஷயத்தை குறித்து கவனுக்கு என்ன அவனை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயமுமே மித்யா மித்யா விஷயத்தை குறித்து எப்படி கவலைப்படுறது மித்யா விஷயத்தை குறித்து எப்படி சந்தோஷப்படுறது கவலைப்பட்டால் அந்த கவலையும் மித்யா சந்தோஷப்பட்ட அந்த சந்தோஷமும் மித்யா அப்படிங்கிற போது எல்லாம் ஆபாச துக்கம் ஆபாச சுகம் துக்கமும் உண்மை இல்லை சுகமும் உண்மை இல்லை ஆனால் இதை ஜீரணிக்க முடியல நிறைய பேரால் ஏன்னா அதுக்காக அபியாசம் பண்ணலை ஜென்ம பிறந்ததுலேருந்தே இதுக்கு அபியாசம் நம்ம தேசத்தினுடைய சிஸ்டம் இப்படி அபியாசம் கொடுத்துருக்காங்க அது மிஸ் பண்ணிவிட்டு இப்போ ரூபாயை சேர்த்துட்டு கவலையை மாத்திரம் வண்டி வண்டியாக மூட்டை மூட்டையாக கட்டின்னு உட்காந்துருக்கோம் நிறைய பணமும் இருக்குது கவலையும் அதுக்கு மேலே இருக்குது எல்லா சௌரியங்களோட கவலைப்படுறோம் சௌரியமாக கவலைப்படுறோம் சௌரியம் போயிடுமோன்னு கவலைப்படுறோம் சௌரியம் இன்னும் கூடனுமே கவலைப்படுறோம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் இதுதான் அதை இன்னும் விஸ்தாரமாக சொன்னார் இந்திரியங்களை காட்டிலும் மனசு மனசை காட்டிலும் புத்தி புத்தியை காட்டிலும் ஹிரண்யகர்பன் சமஷ்டி புத்தி அதை காட்டிலும் அவ்யக்தம் அவ்யக்தத்தை காட்டிலும் பரபுருஷன் அது எப்படிப்பட்டதுன்னா எங்கும் வியாபகமானது அதுதான் நான் இங்கிருந்து எப்படி ஆரம்பிக்கிறது பாருங்க இந்திரியங்களை காட்டிலும் மனசின் கீழ் ஆரம்பிக்கிறது ஆரம்பிச்சு சமஷ்டில முடிச்சு சமஷ்டிக்கும் அப்பால போயிடுது ஆரம்பிச்சு சமஷ்டியில் கொண்டு போய் சேர்த்து சமஷ்டியும் கடந்து சம்சார நிஷேதா வியாபக அலிங்கே வச்ச அலிங்கம்னா அடையாளமே கிடையாது பரபிரம் போட்டுடும் தப்பு இல்லை ஆட்ரிபியூட்லெஸ் அதனால் குணமெல்லாம் இல்லை அதாவது நான் குட்டையாக இருக்கேன் நெட்டையாக இருக்கேன் குண்டாக இருக்கேன் எதுவுமே சொல்ல முடியாது ஆ பிரம்மனுக்கு ரூபம் இல்லாதனால நிறவயவத்வாத் நிர்குணஹா நிர்குணத்வாத் அலிங்கஹா லிங்கம் கிடையாது அதனால் இதை தெரிந்து இங்கேயே இப்போவே நிம்மதியாக இருக்கான் ஆனந்தமாக இருக்கான் அமிர்தத்துவம் செ கச்சதி மோட்சத்தை அடைகிறான் சொல்லியாச்சு இப்போ இந்த ஒன்பதாவது மந்திரம் பார்க்க ஆரம்பித்தோம் ஏன் சங்கராஜர் சொல்கிறார் அது எப்படி அப்படின்னா ஒன்றுமே இல்லை குணமே இல்லைன்னு சொன்னால் அது எப்படி அதை பார்க்குறது கதம் தருகி தசிய அலிங்கசரிசனம் உபபத்தியத்தே அப்படியானால் அந்த மெய்ப்பொருளை உணர்வது எப்படி அதற்கு எந்த விதமான உங்களால் சொல்ல முடியவில்லை என்றால் அதை அறிந்து கொள்வது எப்படி அறிந்து கொள்வது எப்படின்னா திரும்ப திரும்ப அதே வட்டத்துக்குள்ளதான் வருவோம் அதான் சொல்கிறார் திரும்ப ஏற்கனவே சொன்னார் ஒரு வள்ளியில் பார்த்தோம் ஏஷ சர்வேஷு பூதேஷு குடோத்மான பிரகாஷத்தே திருஷ்யத்தே துவக்ரேயா புத்தியா சூஷ்மையா சூக்ஷ்மதரிசிபி ஒரு மந்திரத்தில் பார்த்துருக்கோம் பன்னெண்டாவது மந்திரம் மூணாவது வள்ளி முதல் அத்தியாயம் மூணாவது வள்ளி பன்னெண்டாவது மந்திரம் அதே தான் இன்னொரு விதமான ரெப்பிட்டேஷன் இதில் இது ரொம்ப ஃபேமஸ் மந்திரம் இப்போ நம்ம படிச்சிருக்கிற மந்திரம் சாஸ்திரங்களில் ரொம்ப ரொம்ப விசேஷமான மந்திரம் அஸ்ய ரூபம் நதிஷ்டதி இதனுடைய வடிவம் அதாவது அதுனால் ஆத்மான்னு அர்த்தம் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆத்மா கண்ணுக்கு புலனாகாது ஆத்மாவுக்குத்தான் கண் புலனாகுமே தவிர கண்ணுக்கு ஆத்மா புலனாகாது புரியுறதா ஆத்மாவுக்கு மனதின் வாயிலாக கண் புலனாகுமே தவிர கண்ணுக்கு ஆத்மா புலனாகாது அப்படின்னு அர்த்தம் அஸ்ய ரூபம் ந சந்திருஷே சந்தர்சன விஷயே ந திஷ்டதி பிரத்யேகாத்மனஹா அஸ்ய ரூபம் அஸ்ய பிரத்யகாத்மனஹா ரூபம் இந்த நான் என்பது இந்திரியங்களுக்கு புலனாகாது கண்ணுக்கு புலனாகாது ஆனா ஞாபக கண்ணுங்கிறது உபலட்சணம் ஞானேந்திரியங்களுக்கு புலப்படாதது சர்வேந்திரிய குணாபாசம் சர்வேந்திரிய விவர்ஜிதம் அசக்தம் சர்வபுணம் குணபோக்திருச்ச எல்லாம் பகவத்கீதை ஞாபகம் இருந்தால் புரியும் பதிமூணாம் அத்தியாயத்தில் கிருஷ்ணர் சொல்றாரு ஜம் தமிா்ம்துத்தைமிமரம் ப்ரஹ்மசுச்சாணிபா தவிரமுகம் சுவத்தமல்வேந்திரிந்திரிவிவர்ஜித்தசக் சர்வச்சை நம்ணபோச்ச பகிரந்தூத்தரமேவிக் தூரஸாந்தி கேச்சூமிவித்தம் பூத்தேயுப்போதிஷா தோதிஸ்தமசரமுச்சம் ஜேய ஜானகம் ஹுவித்தம் ம்ையே ஜமியம் விித்தேகம் சிவி சன்விஷ்ட எத்தனை இடத்துல சொல்லி கிருஷ்ணர் பசியி ஜானச்சுஷா விமூா நிய அதுவாகவே இருந்துட்டு அதுவாகவே அவன் இருந்துட்டு அவனையே தெரிஞ்சுக்காம அவஸ்தப்படுறான் பாருங்கிறார் ஆனந்தமாகவே இருந்துட்டு ஆனந்தத்தை தேடிட்டு அவஸ்தப்படுறான் பாருங்கிறார் விமூடாக நான் அனுபஷந்தி முட்டாள் விசேஷ மூடாகங்கிறாங்க தன்னை அறியாதவன் வந்து விசேஷ முட்டாளம் ஆத்மா அஜானி சிறப்பான முட்டாளம் எல்லாம் தெரியும் எனக்கு என்னை பற்றி மாத்திரம்தான் தெரியாது அப்படின்னா விசேஷ மூடஹாங்கிறார் கிருஷ்ணர் சொல்கிறார் கருணையோட விசேஷ மூடா உலகத்தில் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டான் தன்னை பற்றி தெரிஞ்சுக்காம விட்டுவிட்டானே தன்னை பற்றி சரியா தெரிஞ்சுட்டால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாமே ஏக விஜானேன்னு சர்வ விஜானம் அது இல்லையேன்னு வருத்தப்படுறாங்க பெரியவங்கள்தான் சரி கிடைக்கட்டும் அஸ்ய ரூபம் அதாவது இதனுடைய இது விஷயம் இல்லைன்னு அர்த்தம் இது இந்திரியங்களுக்கு விஷயம் இல்லை இந்திரியானாம் அவிஷய ஆத்மா இந்திரியங்களுக்கு அவிஷயம் அகோச்சரம் ஆகையினால் ஏனம் கஷ்டனை சக்குஷா ந எனவே கண்ணால் இதனை ஒருவன் பார்க்க முடிவதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் ஞானேந்திரியங்களால் ஒருவன் இதனை அறிய முடியவதில்லை இது இந்திரியங்களுக்கு விஷயமாவதில்லை எனவே இந்திரியங்களால் இது அறியப்படுவதில்லை அவ்வளோதான் இந்திரியங்களுக்கு விஷயமாகாததால் இது இந்திரியங்களால் அறியப்படுவதில்லை அசிய ரூபம் சந்திருஷே நதிஷ்டதி இதனுடைய வடிவம் இந்திரியங்களுக்கு விஷயமாவதில்லை எனவே இந்திரியங்களுக்கு புலப்படாதது இந்திரியங்களால் அறிய முடியாதது சரி அப்போ எதனால் அறியிறதுன்னா ஹிருதா மனிஷா மனசா அபிக்ளுப்தா மனசுனால்தான் இதை பிடிச்சிக்கணும் எப்படி மனசுன்னா இப்படிலாம் தினம் ஒழுங்காக பூஜையெல்லாம் பண்ணி பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த ஞானத்தை கூடு எனக்கு இந்த வாழ்க்கையில் இது லட்சியம் எனக்கு இது பரம புருஷார்த்தம் அப்படின்னு விரும்பி முவத்தோடு வைராக்கியத்தோட சமதமாதிகளோடு விவேகத்தோடு இதை திரும்ப திரும்ப சிரவணம் பண்ணிகிட்டே இருந்தால் புரிஞ்சுடும் ஆக ஹிருதா மனிஷா சங்கராச்சாரியார் ஹிருதா மனீஷா அப்படின்னா என்ன ஹிருத்ஷயா புத்தியா இதனால் பார்க்க முடியாதுங்கிறீங்களே இந்திரியங்களால் பார்க்க முடியாதுன்னா மனசாலையும் பார்க்க முடியாதுங்கிறீங்களே ஆனால் முடியும் ஹிருச்சயா புத்தியா மனஷா மனிஷா சங்கல்பாதி ரூபஸ இஷ்டே நியந்திரத்துவேன மனீஷா அதாவது ஒருமுகப்பட்ட மனசால்னு அர்த்தம் ஒருமுகப்பட்ட மனதால் ஏகாகிரதையோடு கூடின மனசினால் அதையே தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையோடு படிக்கிறது அதை தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த ஆர்வம் தனியாக ஆர்வம் ஆனால் சரியான போய் படிக்கணும் நல்ல தன்னம்பிக்கை உள்ள சாஸ்திரத்தில் நைப்புண்ணியம் உள்ள சிஷியனுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டும் என்கின்ற ஆர்வமுடைய உயிரோடு இருக்கிற எல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னால் செத்து போன குரு எனக்கு எப்படி பாடம் செலுத்தி தர முடியும் செத்து போன டாக்டர் எப்படி வைத்தியம் பண்ண முடியாதோ இறந்து போன ஒருத்தர் எனக்கு எப்படி பாடம் செலுத்தி தர முடியும் அதில் உயிரோடு இருக்கிற குரு லிவ்விங் குரு பாருங்கள் குருநாதர் லிவிங் குரு ஆனால் சொல்லித்தரத்தில் அவருக்கு ஒரு உறுதி இருக்கணும் ஒழுங்காக பொறுமையாக சொல்லித்தரணும் முறையாக சொல்லித்தரணும் சிஸ்டமேட்டிக்காக டீச் பண்ணணும் சொல்லி கொடுக்குறத காம்பிட்டன்ட் டீச்சர்ம்பாங்க அதில் உறுதியாக சொல்லித்தரணும் பொறுமையாக சொல்லித்தரணும் ரொம்ப நாளைக்கு சொல்லித்தரணும் அப்படிலாம் சொல்லி தந்தால் அப்புறம் மனசை பொறுமையாக கேட்டுருக்கணும் இது ஒன்று நமக்கு புரியாதுன்னு விட்டுறக்கூடாது அறவுறையாக விட்டுவிடக்கூடாது ஆகையினால் புரியும் நிச்சயமாக புரியும் இது புரியாட்டாலும் பரவாயில்ல திரும்ப திரும்ப கேட்டுன்ட்ருப்போம் காலப்போக்கில் நம்ம மனசில் இது நன்றாக நிலை அதுதான் பேர் ஸ்ரத்தைன்னு பேர் ஸ்ரத்தையை விடாமல் அத்தியனம் பண்ணணும் மனம் தளராமல் கற்கணும் அப்படி படித்தா அப்புறம் புரிய ஆரம்பிச்சிடும் அது ஆக சமியக் தரிசனேன ஹிருதா மனிஷா மனசா ஹிருதா மனிஷா மனசா மனிஷா மனசான்னா ஹிருதயத்தில் இருக்கிற புத்தி ஏகாகிரதையோடு கூடின புத்தி திரும்ப திரும்ப நினைக்கிறது மனசான்னா மனநரூப்பேண சமியக் தரிசனேன மீண்டும் மீண்டும் சிந்திப்பதால் புத்தியில் மீண்டும் மீண்டும் சிந்திப்பதால் ஹிருதயத்தில் இருக்கும் புத்தியை ஒருமுகப்படுத்தி மீண்டும் மீண்டும் சிந்தித்து கொண்டே இருப்பதால் இதை புரிந்து கொள்ள முடியுகிறார் ஹிருதா மனிஷா மனசா அபிக்ளுப்தஹா அபிக்ளுப்தகான கேட்ச் பண்ணிடும்னு அர்த்தம் அபிசமர்த்திதா அபிப்பிரகாசிதா அப்போ தெளிவாக புரியும் திரையற்ற நீர் போல் சிந்தை தெளிந்தார்க்கு அப்படின்னார் திருமந்திரத்தில் திருமூலர் திரையற்ற நீர் போல் சிந்தை தெளிந்தார்கு விளங்கும் அப்படின்னு ஆஹா ஆத்மா ஜாத்தும் சக்கியத்தே படிச்சுக்கணும் ஆத்மா அபிக்ளுப்தஹா ஆத்மா ஞாத்தும் சக்கியத்தே அது சேர்த்துக்கணுங்கிறார் சங்கராஜர் அந்த மாதிரி மனசால் ஆத்மாவை புரிஞ்சிக்க முடியும் சைத்தன்யத்தை புரிஞ்சிக்க முடியும் அந்த ஆத்மாவை பிரம்ம அந்த பிரம்மஸ்வரூபமான ஆத்மாவை ஏ விதுகு எவர்கள் அறிகிறார்களோ தே அமிர்த்தாக பவந்தி அவர்கள் அமிர்தத்துவத்தை அடைகிறார்கள் அவர்கள் மீண்டும் மீண்டும் நான் அமிர்தாக பவந்தின்னு அர்த்தம் தங்களை மரணமற்றவர்களாக அறிந்து கொள்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம் அப்போ நான் செத்து போகிறேனேங்கிற கவலை இருக்காது தூங்க போகிறேனே நாராக கவலைப்படுறோமோ ஹாராக கவலைப்படுறோம் ஐயோ நான் தூங்கிட போகிறேனே அப்படின்னு கவலைப்படுறோமோ நம்ம கண்ட்ரோல்லே இல்லையாது ஆக என்னால் தூங்க போகிறோமே நம்ம கவலைப்படுறதே இல்லை சந்தோஷமாக தூங்க போகிறோம் அதே மாதிரி சாகரின் சந்தோஷமாக சாக வேண்டியதானே சாகர சமாச்சாரம் வேறு சுவாமிஜி அப்படின்னு சொல்லுவ முடியும் தூங்கிறதுக்கு சாகிறதுக்கு என்ன பெரிய வித்தியாசம் இன்னும் நமக்கு பெரிய ப இதாக இல்லை இல்லை அப்புறம் இந்த சொத்தெல்லாம் கொடுக்காமல் போயிட்டேன்னா என்ன பண்ணுறதுண்ணா என்னது என்ன இறந்தவனே சுமந்தவனும் இறந்துட்டான்னா அவனும் சாகப்போகிறான் அவன் சாகப்படுறவனுக்கு என்ன பெரிய சொத்து வேண்டிருக்குண்ணான் இதான் அதிசயம்தான் அது செத்த பிணத்தை சுற்றி நின்று சாகும் பிணங்கள் அழுகுதே ஐயகோர்னர் பட்டினத்தார் மாதிரி எல்லாருமே சாகுபருவம் தான் வச்சுக்க முடியும் சம்பாதித்தா இந்த புண்ணியந்தான் மிச்சம் புண்ணியமும் வேதாந்தம் படித்து ஞானத்தை அடைஞ்சது தான் மிச்சம் வேறு கிடையாது சரி அடுத்த மந்திரம் அந்த மனதை ஒருமுகப்படுத்துவது எப்படி மனதை ஒருமுகப்படுத்துவது எப்படி ஹிருண் மணி புத்தி பிராப்தி கதம் பகுதி ஏன்னா ஹிருதா மனீஷான்னு போட்டிருக்கார் ஹிருதா மணீஷான்னா ஹிருதா மனிஷா மனசா அபிக்ளு இதுக்கு முதல் மந்திரம் அடுத்த மந்திரம் படிக்க போகிறேன் இப்போது அடுத்த மந்திரத்துக்கு இப்போயே சொல்கிறேன் ஒருமுகப்பட்ட மனதை அடைவது எப்படி அதுக்கு என்ன செய்ய வேண்டும் மந்திரத்தை படிக்க வேண்டும் படித்து அந்த மந்திரத்தோட அர்த்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொண்டு அதை பின்பற்ற வேண்டும் பின்பற்றி அந்த பயனை அடைய வேண்டும் எதா பஞ்சாவதிஷ்டே ஞானாணி மனசாசா புதிச்சன விச்சே தாமா பஞ்சாவே ஜாநா சிஸ் விச்சே தாமாக பரமா இந்த பென்சிலெல்லாம் இப்படியே சீவ் வாங்க சில பேர் இந்த சீவரதே அப்படியே மெதுவாக சீவி சீவி சீவி சீவி அது என்னாகும் ஷார்ப்பாகிடும் அது மாதிரி சாண பிடிக்கிறது அப்படி அப்படியே தேய்ச்சு தேய்ச்சு தேய்ச்சு சாண பிடிக்கணும் முண்டகோபனிஷத்தில் ஒரு மந்த்ரம் இருக்குது அதாவது அந்த மந்திரம் என்ன சொல்கிறது உபனிஷத்து தான் வில்லு அதில் வந்து ஓங்காரந்தான் கயிறு அப்புறம் அதில் அம்பு இருக்குது அந்த அம்பு வந்து ஆத்மா மனசு அப்புறம் வந்து சைத்தன்யந்தான் லக்ஷியம் இது உதாரணத்துக்கு இதாக சொல்லியிருக்கு எப்படி வில்லில் அம்பை வச்சு அவர் குறியை நோக்கி வில்லை எய்கிறோமோ அது மாதிரி உபனிஷத்துங்கிற வில்லில் கைரங்கி மனசம்பரோ பிரணவோ தனோத்மா பம்மதல்லட்சியத்தை அப்பிரமேரவத்து தன்மோத் தொபிஷம் மஹாஸ்ரம் ஹுபாசா நஷித்தீத்த யம்ய தாவகத்ததே நேத்தசா லட்சியம் ததேவாட்சரம் சோமிய வித்தி அப்படியே அந்த உபனிஷத்தில் ஒரு மந்திரம் இருக்கு முண்டக உபநிஷத்தில் நல்ல உபாசனையினாலும் நல்லா தீட்டணும்னு சொல்லியிருக்கு உபாசனையினால நன்றாக அதை தீட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கு அதை தான் இங்கே வேற விதமாக சொல்றார் யதா எப்பொழுது உட்காந்து தியானம் பண்ணுங்கிறார் தியானம் பண்ணி பழகு தியானம் பண்ணினியான மனசுக்கு ஏகாகிரத சித்திக்கும் காலையில் வா வகுப்பு எதுக்கு தியான கிளாஸுக்கு வந்து உட்காந்து பாரு அங்கேயும் தூங்கிடுவோம் ஆகையினால என்னாகுதுன்னா அந்த சரீரம் அப்படி இருக்குது ஆக எதா எப்பொழுது பஞ்சஞானி மனசா சக அவதி எஸ்மின் காலே ஸ்வவிஷயேபியாக நிவர்த்தித்தானி ஆத்மன்யே பஞ்சஞேந்திரியங்கள்ங்கள் பஞ்சி பஞ்சான அனர்த்தம் ஜானேந்திரியணி எப்படிப்பட்ட ஜானேந்திரியங்கள்னா அததோட விஷயத்துலேருந்து எடுக்கப்பட்டது சனருபேத் புத்தியா ஹுத்தீத்தையா எல்லாம் அந்தந்த விஷயத்துலேருந்து எடுக்கப்பட்ட இந்திரியணி அவதி மனச மனசோட சேர்ந்து அது என்ன இருக்குன்னா இந்திரியங்கள்லாம் மனசில் ஒடுங்கிறது திரும்ப திரும்ப அதே தான் சொல்கிறார் அவர் இந்திரியாணி பராணியாகு இந்திரியப் பரமனஹ அதே தான் ஆஹா இந்திரியங்களெல்லாம் மனஸ் தஸ்மாத்வமிந்திரியாண்யாதவு நியமியபரதரிஷபாப்மானம் பிரஜகிஹேனம் ஞானவிஜ்ஞான நாசனம் ஆகவே இந்திரியங்களை முதல்ல கட்டுப்படுத்து எல்லாத்தையும் விட்டு வாட்ஸ்அப்பெல்லாம் பார்க்காதே ஃபோனெல்லாம் பார்க்காதே எல்லாத்தையும் தூக்கி போடு இந்திரியங்களெல்லாம் ஸ்வஸ்வ கோ கோலக்கம் இருக்கட்டும் கிருஷ்ணர் இன்னொரு இடத்துல சொல்கிறார் வீட்டையில் அஞ்சாவது அத்தியாயத்தில் ஸ்பர்ஷான் கிருத்வா பகிர் பாஹ்யான் எல்லாம் வெளி விஷயங்களே வெளியிலே வச்சுன்னா என்ன அர்த்தம் அது எதையும் பார்க்காதேன்னு அர்த்தம் ஸ்பர்ஷான் கிருத்வா பகிர் பாஹ்யான் சக்குஷ் சைவாந்தரே ப்ருவோஹோ பிராணாபான சமௌ கிருத்வா நாசாபியரச்சாரிணேந்திரியமனோபுதி முனிர்மோஷபராயா விகத்தைபயக்கோதா முக்தவ சா ஸ்லோகங்கள் எல்லாம் நினச்சி பார்த்தேன்னா தெரியும் ஆக ஐந்து ஜானேந்திரியங்களும் மனதுடன் எப்பொழுது நிற்கிறதோ அவதி அவதிஷ்டந்தேன்னா பேசாமல் இருக்குது காலையில் தியானம் பண்ணுறபோது எப்படி இருக்குது யாருக்கு எப்படி இருக்கோ எனக்கு எப்படி தெரியும் தெரியாது காலையில் அங்கே தியானம் பண்ணுறோம் லக்ஷாமூர்த்தி சந்நிதியில் தியானம் பண்ணுறோம் மனசெல்லாம் பேசாமல் இருக்கா இல்லையா தெரியாது மனது வாயத்திற்கு பேசாமல் இருக்கு பேசாமல் அந்த சாந்தி அனுபவிச்சுன்னு இருக்கு எப்படி இருக்குது அது மாதிரி ஒன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டா இல்லை நமக்கு என்ன பொறுப்பு இப்போ இருக்கு ஒரு பொறுப்பும் இல்லை பொறுப்பே கிடையாது பொறுப்பு இல்லாத ஆளுன்னு அர்த்தமும் இல்லை பொறுப்பு எல்லாம் ஒன்றும் எல்லா பொறுப்பையும் விட்டுவிட்டு வாழ்க்கையில் எது பரம லட்சியமோ அதை மனசில் வச்சுருக்கும் பெரிய பொறுப்பு என்னது இந்த மனுஷ ஜென்மாவில் பிறவியே வராமல் இருக்கிறது அதுக்கு வேலை பண்ணுறதுதான் பொறுப்பு வேற என்ன வேணும் பண்றது ஆக எல்லாம் அப்படியே குய்ட்டா நிற்கிறதாம் இப்படியே அவதிஷ்டந்தே பேசாமல் இருக்கான் ஷாமைதியாக இருக்கிறது மனசோட சேர்ந்து அது கிருஷ்ணர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் யதாஹினேந்திரியார்த்தேஷு நகர்மஸ்வனுஷஜத்தே சர்வசங்கல்பந்நியாசி யோகாருடஸஸ்தோச்சியத்துலாம் கீதையில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கதெல்லாம் எப்போ எனக்கு மனசுக்கு பக்குவம் இருக்குது தெரியணும் அப்படின்றதுக்கு அழகாக சொல்கிறார் கிருஷ்ணர் ஆறாவது அத்தியாயத்தில் ஏதாவது எப்போ இந்திரிய விஷயங்கள்லேருந்து விஷயங்கள்லையும் அந்த காரியங்கள்லேயும் எனக்கு மனசு ஈடுபடலையோ அப்போ நான் தியானத்துக்கு தகுதியுள்ளவன் தெரிந்து கொள்ளலாம்னர் என்னது எதாகி நேந்திரியார்த்தேஷு கர் நகர்மஸ்வனுஷஜத்தை எனக்கு ஆக்டிவிட்டீஸ்லையும் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்புறம் வந்து இது சென்ஸ் ப்ரெஷர்லேயும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது எனக்கு லௌக்கிக விஷயங்கள்லையும் ஆசை இல்லை எனக்கு வேலை பண்ணுறதுலேயும் ஆசை இல்லை ஆனால் எதில் ஆசை இருக்குது சும்மா சாப்பிட்டு தூங்குறதுலேயே ஆசை இருக்குது எனக்கு அதில் இல்லை நான் சோம்பேரியாக இருக்கிறதையும் நான் விரும்பலை வேலை பண்ணுறத்தையும் நான் விரும்பலை ஆனால் எப்போவும் சத்வத்திலையே இருக்கிறதுக்கு ஆசைப்பட்றேன் சத்வகுணப்பிரதானத்திலே இருக்க ஆசைப்பட்றேன் சத்வகுணப்பிரதானம் என்ன இன்னும் வேதாந்த விச்சாரம் இல்லாட்டி பேசாமல் தியானம் சிரவணம் மனநம் நிதித்தியாசம் சத்வப்பிரதானத்துலேயே இருக்கிறதுக்கு ஆசைப்பட்றேன் எனக்கு அந்த ஆசை அதிகமாக இருக்குது ஓடி ஓடி போகிறேன் எப்படா படிப்போன் இருக்குது எப்படா தியானம் பண்ணுவோன் இருக்குது ஆசா ஆசையாக பண்ணுறேன் எப்படி பணத்துக்காக ஆசைப்பட்டு ஓடினேனும் புல நின்பத்துக்காக ஆசைப்பட்டு எங்கேலாமல் சுற்றினேனோ புண்ணியம் பண்ணணும்னு எப்படி கோயில் கோயிலாக சுற்றி நேனோ அது மாதிரி இப்போ தியானம் பண்ணணும் போல் ஆசையாக இருக்குதுன்னா இதெல்லாம் பண்ணினத்துனால்தான்ப்பா வந்திருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு பகவான் உனக்கு எல்லாம் காமிச்சு கொடுத்துருக்கார் இதில் ஒன்றும் இல்லை அதில் சாரம் இல்லைன்னு சொல்லி எல்லாம் பண்ணி புரிஞ்சு வரிஞ்சு வச்சுருக்காரு அனுகிரகம் பண்ணியிருக்கார் நீ இவ்வளோ பண்ணினதெல்லாம் இந்த சாதனைகள்லாம் என்ன பண்ணுறதுன்னா உனக்கு வைராக்கியத்தை உண்டு பண்ணி விட்டது மனதுக்கு ஒரு அமைதி ஏற்பட்டு விட்டது அதாவது செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சுவிட்டால் மனசு அடங்குமா அடங்காதா இந்த சில பேருக்கு இன்னும் கடமை பாக்கி இருக்குங்கிறாங்க வயசு தொண்ணூற்றி ரெண்டு கடமை இன்னும் பாக்கி அந்த மாதிரி ஆளுக்கெலாம் வந்து பகவான் இன்னும் வச்சுருக்கார் நல்லாவே ஆகையினால ஒரு லெவலில் முடிஞ்சு போச்சு அறுபது வயசு மேக்ஸிமம் போனால் அறுபது வயசு எழுபத்தஞ்சி வயசு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எனக்கு ட்யூட்டி இருக்குது டியூட்டி இருக்குன்னா யமதர்மராஜா என் டியூட்டியும் சீக்கிரம் அவர் இருக்குங்க பார் என்ன துக்குது அப்போவா அதுக்கு தான் சத்சங்கம் இல்லை சத்சங்கம் இல்லாதனால மனசு வந்து அடங்கி போகிறதுக்கு வழியே ரெடி பண்ண வேண்டாமோ இந்த பிரியற போது சந்தோஷமாக போக வேண்டாமோ பாய் குட் பாய் See You then! Hmm. See You again then, when you say They would like to see you again Ups! <laughs> That's the way that we warn you We منции We Bev the way We can arrange But they should answer You won't, Go ma! போயிட்டு வரணும் நான் தூங்கிட்டு தூங்கிட்டு வரேன் யாருக்கு தெரியும் பகவானுக்கு தான் தெரியும் தன்னம்பிக்கையோடு போறார் தூங்குறதுக்கு நேந்திரியார்த்தேஷு நக்கர்மஸ்வனுஷஜ்ஜத்தை சர்வசங்கல்பன்னியாசி யோகாரூடஸ்ததோச்சத்தை பகவத்கீதை என்றைக்கும் நமக்கு என்ன சொல்கிறது கீதா சுகீதா கர்த்தவியா இம் அந்நீஹி சாஸ்திர விஸ்தரீ பகவத்கீதையை திரும்ப திரும்ப படி போரும் அப்படின்னு சொல்கிறது உபனிஷத்தை படிக்கிற போது பகவத்கீதை எவ்வளோ அழகாக இதெல்லாம் சொல்லியிருக்குன்னு நமக்கு தெரியும் அதில் எதா பஞ்சாவதிஷ்டே ஞானாணி மனசா சா புத்திஷன விசேஷ்டி ஆக புத்தியும் ஒன்றும் பண்ணுறதில்லை வேலை பண்ணுறதில்லை ஒன்றும் பண்ணுறதில்லை புத்தி பேசாமல் இருக்குது புத்தி அப்போ பூர்ணோஸ்மி சுத்தோஸ்மி அதெல்லாம் சொல்கிறது இல்லை அதனால் புத்தியும் பேசாமல் அதுக்கு தான் அதுதான் மேலான நிலை என்று சொல்லுகிறார்கள்னா தாம் பரமாம் கத்திம் ஆகுஹூ தாம் பரமாம் கத்திம் ஆகுஹூ அது மேலான கதி அதுக்கு ஒன்றும் விஸ்தாரமாக வியாக்கியானம் பண்ணலை சங்கராஜர் அர்த்தம் என்னென்னா இந்த மன ஒருமுகப்பாடு அதாவது இது நிதித்தியாசம் வச்சுங்களேன் இந்த ஸ்லோகத்தையே நிதித்தியாசனமாகவும் எடுத்துக்கலாம் அதாவது நிதித்தியாசனம் பண்ணி மனசை அப்படியே என்ன வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னால் பண்ணுற தியானம் வேதாந்தம் படித்த பிறகு பண்ணுற தியானம் வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னால் பண்ணுற தியானம் சகுண பிரம்ம தியானம் வேதாந்தம் படித்த பிறகு பண்ணுற தியானம் நிர்குண பிரம்ம தியானம் nirguna Brahma ஏன்னா நிர்குண பிரம்ம ஞானத்தை கொடுக்கறது தான் வேதாந்தம் சகுண பிரம்ம தியானம் நிர்குண பிரம்ம தியானத்தை கொண்டு போகாது அப்படி ஒரு கருத்து இருக்குது சகுண பிரம்மத்தை நினச்சிண்டே தானாக நிற்குணத்துக்கு போயிடும்பாங்க அப்படி சாஸ்திரத்தில் சொல்லலை சகுண பிரம்ம தியானம் பண்ணி மனசை ஒருமுகப்படுத்தி மனசை விஸ்வரூப தியானம் பண்ணி விஸ்தாரம் பண்ணி மனசை நல்லா பக்குவப்படுத்திக்கிட்டு வேதாந்த அத்தியனம் பண்ணணும் வேதாந்தத்தை படிக்க படிக்க நிர்குண பிரம்ம ஜானம் கிடைக்கும் சகுண பிரம்ம தியானம் பண்ணி சகுண மனசை ஏகாகிரதை பண்ணுறதுனால மனசை விஷாலப்படுத்துறதுனால நிர்குண பிரம்ம ஜானத்தை பெறுவது எளிதாகிவிடும் நிர்குண பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு உபனிஷத்தை படிக்கணும் இந்த மாதிரி விசாரம் பண்ணணும் ஆக நிர்குண பிரம்ம ஜானம் கிடைச்சதுக்கு பிறகு நிர்குண பிரம்மத்தை தியானம் பண்ணுறான் என்ன தியானம் எப்படின்னா தியானம் பண்ணுறவனும் தியானிக்கப்படும் பொருளும் தியாத்ரு தியான தியேய ரூபாயை நமஹா தியாத்ரு தியான தியேயம் தியாத்ருனா தியானம் பண்ணுறவன் பொருள் அப்புறம் வந்து தியானம் தியானம்னால் தியானத்துக்கு கரணம் மனசு எல்லாமே ஒரு பொருள்தான் தியானிப்பவனும் தியானிக்கப்படும் பொருளும் தியானத்திற்கான மனமும் ஒன்றே தியான தியாத்ரு தியேய ரூபாயை நமக இதையே நினச்சிண்டே இருந்தால் மனசு அப்படியே அடங்குமா அடங்காதா புத்தி எல்லாம் ஒன்றும் எல்லாம் படிக்க வேண்டியதெல்லாம் படித்தாச்சு பார்க்க வேண்டியதுலாம் உலகத்து விஷயத்தெல்லாம் புரிஞ்சு போச்சால் வைராக்கியம் வந்து விட்டாச்சு அப்புறம் மனசு வந்து புண்ணியத்தை எல்லாம் பண்ணி அடங்கி எடுத்து வேதாந்தமும் படித்து புரிஞ்சாச்சு அதுக்கப்புறம் என்னென்னா உட்கார்ந்துருக்கான் அமைதியாக உட்காந்துருக்கான் மனசு தானாக இருக்குது அது ஸ்ரேஷ்டமான கத்திங்கிறார் கிருஷ்ணர் யம தர்மராஜா அது மோக்ஷம் அப்படிங்கிறார் ஆ மனசு இது ஞாபகம் வச்சுங்கோ உட்காந்து தான் பண்ணணும்னு இல்லை நிதித்தியாசனம்ங்கிறது நம்ம இந்த நம்ம தீவிர முமுக்ஷுவாக இருந்தோம்னா உண்மையிலே முக்தி இல்லை இல்லாத ஆசை இருக்குமானால் இந்த சாஸ்திரத்தில் ஸ்ரத்தை பரிபூர்ணமாக இருக்குமானால் குருவினுடைய வாக்கியம் புரிந்து விடுமானால் மனம் நிச்சயமாக அடங்கிவிடும் தானே அடங்கிவிடும் அதனால தான் அது சொல்லப்பட்டது சித்தம் மெளனம் செயல் வாக்கு எல்லாம் மெளனம் சுத்த மௌனம் என்பால் தோன்றின் பராபரமே இந்த சுத்த மௌனம் வந்துடும் இந்த மெளனம் வந்து என்னது நான் இப்போ இந்த ம மௌனத்தில் மூணு விதமாக இருக்குது சித் பவான சுவாமி ஒரு மாதிரி அவர் என்ன சொல்லுவார்னு கேட்டால் கெட்ட வார்த்தையெல்லாம் விட்டுட்டு நல்ல வார்த்தையை பேசுகிறது மௌனத்தின் முதல் படி நல்ல சொற்களையும் அளவாக பேசுதல் மௌனத்தின் இரண்டாவது படி அளவாக பேசுகிறதையும் நிறுத்திவிடுறது மௌனத்தின் மூணாவது படியும் அதே மாதிரி இங்கேயும் மௌனம்னால் என்ன பண்ணுறதுனா உடம்பை அசைக்காமல் இருக்கிறதுக்கு பேர் காஷ்ட மௌனம்னு பேர் உடம்பையும் அசைக்கப்படாது உடம்பு அச அசைக்கப்படாதுன்னா மூ பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் நாம் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிறத இன்னொருத்தருக்கு ஜாடையின் மூலம் தெரிவிக்கப்படாது ஜாடை பண்ணி தெரிவிக்கிற சாப்பாடு ரெடியா அதுதான் நான் கேட்க போகிறேன் பூஜைக்கு போகிறியா நான் கேட்க போகிறோம் அதனால் வந்து அதனால் என்னென்ன சா சாப்பாடு ரெடியாக தண்ணி டீ இருக்கா மௌன விரதம் அதனால் இதான் வந்து என்ன பண்ணுறோன்னா அப்போ ஜாடை காட்டு நம்முடைய தேவையை காட்டுறதுக்கு அதுக்கு பேர் சைகை காட்டுறது வாய் பேசாது சைகை காட்டுற மௌனத்துக்கு பேர் வாயும் பேசாமல் செயகையும் காட்டாமல் இருக்கிற மௌனத்துக்கு பேர் காஷ்டம் மௌனம் வாய் மாத்திரம் பேசாமல் இருந்தால் அதுக்கு பேர் வாக்கு மௌனம் இதெல்லாம் டெலிபரேட்டாக பண்ணுறது நாம் பிளான் பண்ணி பண்ணுறது நான் ஜாட காட்ட மாட்டேன் செயகை காட்ட மாட்டேன் நான் பேச மாட்டேன் அப்படின்னு நான் தீர்மானம் பண்ணுறேன் என்னுடைய வில் பவரை யூஸ் பண்ணி பண்ண மாட்டேங்கிறேன் எதுக்காக பண்ண மாட்டேங்கிறேன் எனக்கு அதனால் சில பிரயோஜனம் இருக்குது அதுக்காக நான் பண்ணுறேன் மற்றவங்களுக்கும் அதில் நிறைய பிரயோஜனம் இருக்கும் சந்தேகம் இல்லை அதனால் எனக்கு அதில் நிறைய பிரயோஜனம் இருக்குது மற்றவங்களுக்கும் அதில் பிரயோஜனம் அவாந்திர பலம் எனக்கு முக்கிய பலமோ மற்றவங்களுக்கு முக்கிய பலமோ பகவானுக்கு தான் தெரியும் முக்கியம் அவாந்தரம் உங்களுக்கு மெயின் ப்ராடக்ட் பை ப்ராடக்ட் இப்போ நான் மௌனமாக இருக்கிறதுக்கு நான் மௌனமாகவும் காஷ்ட மௌனமோ இல்லாட்டி வாக்கு மௌனத்தையோ நான் கடைப்பிடிச்சேன்னா அது எனக்கு பரம பிரயோ எனக்கு முக்கிய பிரயோஜனமாக இன்னொருத்தருக்கு முக்கிய பிரயோஜனமாகங்கிறது ரிலேட்டிவ் தெரியாது நான் விரும்பி பண்ணுறது எது எனக்கு பர்பஸ் தெரிஞ்சு பண்ணணும் இல்லையா நான் ஏன் மௌனமாக இருக்கேன் நான் ஏன் காஷ்ட மௌனத்தை அனுஷ்டிக்கிறேன் நான் ஏன் வாக்கு மௌனத்தை அனுஷ்டிக்கிறேங்கிற காரணம் எனக்கு தெரிஞ்சு நான் அதை பண்ணினால் எனக்கு பிரயோஜனம்தான் ஆனால் மனசு மௌனமாகணுங்கிறாங்க மனசு மௌனமாகிறது மனசு மௌனமாகிறதுக்கு என்ன பண்ணுறது வாயின்னா பிளாஸ்டியாவது ஒட்டலாம் உடம்புனா எல்லாத்தையும் போட்டு ஒரு கயத்தை சுற்றி கட்டியாவது வைக்கலாம் இல்லை நம்ம மனசை வச்சு கொஞ்சம் இருக்கிற வில் வச்சு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் மனசை வந்து எப்படி இது பண்ணுறது மனது சும்மா இருந்தால் வாயே பேசுறது மனமிறக்க கல்லாருக்கு வாயேன் பராபரமேன்றது அதுதான் அர்த்தம் எதுக்கு இந்த வாயை கொடுத்த இவங்களுக்கு திட்டுறாரோ என்னவோ அது இந்த வாயை வச்சுன்னு என்ன பண்ணுறது என்ன மனசில் இருக்கிறதுனா வாயை திறந்து சொல்லி ஆகணும் வாய் மனது சும்மா இருக்காது பேஷணும்னு சொல்லத்தோணும் ஏன் மனசு அடங்க மாட்டேங்கிறதுனா அப்போ மனம் மௌனமாகணும்னா என்ன பண்ணுறது மனம் அடங்குவதற்கு என்ன செய்வது மனம் உண்மையல்ல என்ற அறிவை மனதிற்கு கொடுப்பது அப்புறம் இப்படியே இதை பண்ண பண்ண என்னாகும்னா நமக்கு ஒரு நிறைவு ஏற்பட்டும் அந்த நிறைவு ஏற்பட்டுட்டால் அந்த ஞானத்தினால நமக்கு வந்து எதுலேயுமே நம்ம ஆனந்தத்தை தேட மனசில் போய் ஆனந்தத்தை தேட வேண்டிய அவசியம் இல்லை எதில் உண்மையான ஆனந்தம் கிடைக்காதோ அதில் போய் உண்மையானந்த ஆனந்தத்தை தேடக்கூடாது அப்படின்னு முடிவு எடுத்துட்டோம்னா மனசு பேசாமல் உட்காந்துடும் பொட்டி பாம்பாக அடங்கி போயிடும் பொட்டியை திறக்கவே விடாது திறந்தால் உஷ் பயணி வந்துடும் பொட்டியை திறந்தா போச்சு பொட்டி பாம்பாக அடங்கிடும் அது என்னென்னா விவகாரத்தில் அதாவது பேசாமல் இருக்கிறதுக்கு பேர் மௌனம் இல்லை வாக்கு மௌனம் மௌனம் இல்லை மனம் அடங்கியிருக்கணும் தேவைப்பட்டதை பேசணும் அதுக்கு தானே வாயை கொடுத்துருக்கார் பகவான் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தானே வாயை கொடுத்துருக்காரு அதுக்காக பே வாயை யூஸ் பண்ணாமல் இருக்கிறதும் தப்பு ஓவரால் யூஸ் பண்ணுறதும் தப்பு அது எதுக்கு உபயோகப்படுத்தணுமோ அதுக்கு உபயோகப்படுத்தணும் எதுக்கு உபயோகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லையோ அதுக்கு உபயோகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அதை தெரிஞ்சு பயன்படுத்தணும் அதில் புத்திஷ்ட ந விசேஷ்டதி இது வந்து கிட்டத்தட்ட என்னென்னா நிதித்தியாசனத்தினுடைய பிரயோஜனமாகிய சமாதி சமாதினா நீங்கள் இது ரெண்டு விதமாக பண்ணிக்கலாம் சகஜ சமாதினும் பண்ணிக்கலாம் நெருவிக்கல் உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து இது ஏ தியானம் பண்ணுறான் உபநிஷத்தெல்லாம் மனப்பாடம் பண்ணிவிட்டான் அதுவும் இந்த முக்கியமான மந்திரங்கள் கீதையில் இருக்கிற வாக்கியங்கள் எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கான் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கான் அர்த்தத்தை நினச்சிக்கிட்டே இருக்கான்னா எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்க பண்ணி பார்த்தா தானே தெரியும் அதாவது கீத ஸ்லோகங்கள் எல்லாம் வேதாந்த ஸ்லோகங்கள்லாம் ஞாபகம் இருக்குது மனப்பாடமாக இருக்குது அதுக்கு தான் மனப்பாடம் பண்ணுறது தியானத்துக்கு அனுகூலமாக இருக்கிறதுக்காக தான் மனப்பாடம் பண்ணுறது எல்லாம் மனப்பாடம் பண்ணுறது மாத்திரம் இல்லை அர்த்தம் வேறு தெரிஞ்சு வச்சுக்கிறோம் ஒரு தரம் இல்லை பத்து பதினஞ்சு தரம் படித்து வச்சுக்கிறோம் படித்து வச்சுட்டா எங்கே போகும் அபிய அபியஸ்த வித்யா இந்த அபியஸ்த வித்யா என்னன்னா எல்லா விதமான வியாதியும் நீக்கிடும் மனோவியாதியும் நீக்க கூடியது அதில் மனதுக்கு வலிமையை கொடுக்கும் மனதை அமைதிப்படுத்தும் மன வலிமையையும் கொடுப்பது ஞானம் அறிவு பலம் ஞானபலம் மனோபலம் மனசாந்தி விறத்திகளுக்கெல்லாம் வேலையே இல்லை ஏன்னா ஆசை இல்லைன்னா விறத்தி கொடைஞ்சு போயிடும் ஆசை நல்லா குறைஞ்சி போயிடுத்துன்னா விற்த்தியெல்லாம் அடங்கி போய்டும் அதனால்தான் தாய்மார சொல்கிறார் எண்ணி எண்ணி ஏழு நஞ்சம் புண்ணாகச் செய்ததனி போதும் இந்த மனசு எப்போ அடங்கும்னா தெரிய வேண்டியதை தெரிஞ்சுக்கிண்டா மனசு மௌனங்கிறது நம்ம பண்ணுறதில்லை அறிவை பெற்றால் மனம் தானே அடங்கும் அது ஞானத்தின் பலன் மனதின் மௌனம் ஞானத்தின் பயன் இது வந்து சாதனை வாக்க பேசாமல் இருக்கிறதுங்கிறது சாதனை உடம்பை சைகை காட்டாமல் இருக்கிறதுங்கிறது சாதனை ஆனால் மனசு மௌனம்ங்கிறது ஞான பலம் சாத்தியம் சித்தம் சாத்தியமாகுது அது சாதனை இல்லை சாதனை என்ன தெரியுமோ ஞானந்தான் சாதனை புத்தியில் பெற ஞானந்தான் மனதினுடைய அமைதிக்கு காரணமாகிறது அது உயர்ந்த நிலைதானே அது இந்த விவகார திருஷ்டியில் பார்த்தா உயர்ந்த நிலை தான் பேசாமல் அமைதியாக இருக்கான் என்ன என்னெல்லாமோ விவகாரங்கள்லாம் நடந்தாலும் அவன் உண்டு அவன் ரொட்டீன் உண்டு அவன் காலம் இருந்து சாயங்காலம் வரைக்கும் அவனோட ரொட்டீன் ஒன்றும் டிஸ்டர்ப் ஆகிறதில்ல பண்ணிட்டு தர்மானுஷ்டானம் பண்ணுறான் சாஸ்திர விசாரம் பண்ணுறான் முடிஞ்ச விவகாரத்தை பண்ணுறான் ஆனால் என்ன விதமான கமெண்ட் இருந்தாலும் ஜ இந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அதை பற்றி இல்லை என்னது நியாயாத் பதம் ந பிரவிச்சலந்தி தீராக சரியான வழியில் போனவன் எதை குறிச்சும் கவலையே படமாட்டான் அது புகழ்ந்தாலும் சரி இகழ்ந்தாலும் சரி எனக்கு என்னுடைய என்னுடைய ரொட்டீன் என்னுடைய லைஃப் அது தானாக நடக்கிறது அத அவன் ரசிக்கிறான் அனுபவிக்கிறான் அதுதான் அதை அதை என்ன சொல்கிறார் பரமாம் கத்திம் ஆகுஹூ ஆகுஹு பெரியோர்கள் சொல்லுகிறார்கள் சாஸ்திரம் அறிந்தவர்கள் சொல்லுகிறார்கள் அதை மேலான உயர்ந்த நிலை என்று சொல்லுகிறார்கள் எங்கு ஞானேந்திரியங்களும் புத்தியும் ஒடுங்கி விடுகிறதோ அப்படி சொல்கிறார் எங்கு ஞானேந்திரியங்களும் புத்தியும் ஒடுங்கி விடுகிறதோ அது மேலான நிலை என்று சொல்லுகிறார்கள் இது வந்து சித்த ஏகாகிரதைன்னு சொல்லலாம் நிதித்தியாசனத்தினுடைய பிரயோஜனம்னு சொல்லலாம் இப்படிலாம் இடம் கூட ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுங்கோ இங்கே ஒரு விஷயம் போட்டிருக்கு எப்பொழுது காலம் எப்பொழுது ஒருவனுடைய மனதோடு கூடிய ஞானேந்திரியங்களும் புத்தியும் சேஷ்டையே செயல்படுவதில்லையோ அப்பொழுது அது மேலான நிலை எனப்படுகிறது காலத்தை சொல்லியிருக்கு அப்போ அது ஒரு பர்டிகுலர் டயத்தில் கிடைக்கிற சாந்தி எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கோங்க மேலான நிலைங்கிறது ஆனால் ஆத்மாவுடைய நிலையே மேலான நிலை தான் மேலான நிலையாவது கீழான நிலையாவது மேலான நிலை கீழான நிலைங்கிறது என்ன சத்தியம் பாரமார்த்திக சத்தியமாக வியாபாரிக சத்தியமாக பாருங்கள் அது சொல்கிறதுக்கே யோசிக்கிறோம் மேலான நிலை என்பது பாரமார்த்திக சத்தியமாக வியாபாரிக சத்தியமானா கிளீன் வியாபாரிக சத்தியம் மேல் கீழெல்லாம் எங்கே இருக்குது பாரமார்த்திகத்தில் அதனால புரிஞ்சுக்கணும் வியாபக திருஷ்டியில் இது உயர்ந்த நிலை இப்ப நம்ம படிச்சு தாழ்ந்த நிலையா வியாபகாரிகிட்டு இருக்கோம் தாழ்வு இல்லைங்கிறத படிக்கிறது உயர்வான நிலையா தாழ்வான நிலையா புரியுதா குழப்பில் தெளிவாக தான் சொல்றேன் அதாவது உயர்வு தாழ்வை பற்றி உயர்வு தாழ்வு இல்லாத தத்துவத்தை பற்றி விவகாரத்தில் சிந்திப்பது உயர்வானதா தாழ்வானதா அப்படின்னா உயர்வானது சப்ஜெக்ட் என்னது உயர்வும் இல்லை தாழ்வும் இல்லை என்பது தான் சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்டை திங்க் பண்ணுறது உயர்ந்தது வியாபகாரிக திருஷ்டியாக அது மாதிரி இந்த சமாதியில் உட்காந்துருக்கான் உட்காந்துருக்கான்னு சொல்லலாம் ஆனால் நடந்துகிட்டே இருக்கான் எல்லாம் பண்ணிருக்கான் நான் மனசுக்குள்ளே மாத்திரம் விற்பி என்ன போயின்ட்டுருக்குன்னா இந்திரியான் இந்திரியார்த்தேஷ வர்த்தந்த இத்தி தாரையன்னு சஜ்ஜத்தை தத்துவ வித்து மகாபாஹோ குணகர்ம விபாகு மத்வா சஜ்ஜத்தை ஒற்றது அடுத்த மந்திரம் அதை பண்ணுங்கிறார் இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும் இதெல்லாமே நிதித்தியாசனம் இது உக்காந்து பண்ணினா நல்லதுதான் உக்காந்து பண்ணிட்டா பண்ணிண்டே இருக்கணும்னு அர்த்தம் இல்லை பண்ணிவிட்டால் ஆழமான மனசுக்கு போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் சமாதியில் இருக்கணுன்னா இருக்கலாம் காரியம் பண்ணணுன்னா பண்ணலாம் எது பண்ணினாலும் மித்யா விவகாரம் பண்ணுறது பண்ணாமல் இருக்கிறது பண்ணினாலும் ஒன்றுதான் பண்ணாட்டாலும் ஒன்றுதான் விவகாரம் மித்யா ஆ மித்யா விவகாரம் தர்மமான விவகாரம் பண்ணலாம் ஒரு கிரகஸ்தனுக்கு இந்த ஞானம் வந்துவிட்டால் என்ன பண்ணுவான் சமாதியிலே உட்காந்துருவானா கிரகஸ்தர்மத்தை பண்ணிண்டு இந்த ஞானத்தோடு இருப்பான் பிரம்மார்ப்பணம் பிரம்மகவிர் பிரம்மாக்னௌ பிரம்மணாஹுதம் பிரம்ம ஐவத்தேன கந்தவியம் பிரம்மகர்ம சமாதினா என்ன எல்லாம் கர்மமே பிரம்மம் அவனுடைய மனைவி பிரம்மம் அவனும் பிரம்மம் குழந்தைகளும் பிரம்மம் வீடும் பிரம்மம் வீட்டில் இருக்கிற பூஜை பிரம்மம் டாய்லெட்டும் பிரம்மம் எல்லாம் சர்வம் பிரம்மம் ஏன்னா ஸ்லோகமே கிருஹஸ்தனுடைய ஞானத்தை தான் சொல்லியிருக்கு அப்படி ஒன்று அர்த்தம் இன்னும் கிரகஸ்தனாக இருந்து சன்னியாசி ஆரத்தினால அதையும் சொல்கிறார் சங்கராச்சாரியர் அதாவது வெளியில் பண்ணுற கர்மமே அவனுக்கு பிரம்மம் இல்லாட்டி இவன் சன்னியாசி ஆகிட்டான்னா இவனுக்கு பிரம்மமே கர்மம் கர்மமே பிரம்மம் பிரம்மே கர்மம் ஏன்னா ரெண்டுமே கற்பிக்கப்பட்டதுனால கர் ரெண்டுமே என்ன என்ன அர்த்தம் அதாவது கர்மத்தை பிரம்மங்கிறதும் பிரம்மத்தை கர்மங்கிறத எந்த ஆங்கிளில் சொல்கிறோம் இப்போ பாம்பை கயிறுன்னு சொல்லலாம் கயிற பாம்புன்னு சொல்லாமல் சொல்லக்கூடாதா பயப்படாங்க பிரம்மத்தை கர்மம் கர்மத்தை பிரம்மம் புரியுறதா அதாவது பாம்பை கயிறு அப்படின்னு சொல்ல கயிறு பாம்பை வந்து கயிறாகவும் பார்க்கலாம் கயிறை பாம்பாகவும் பார்க்கலாம் இப்போ வந்து சன்னியா ஞானி என்ன கையை பாம்பாவும் பார்க்கலாம்னா என்ன அர்த்தம் அந்த அர்த்தத்துக்கு சொல்கிறேன் புரியறதுக்காக சொல்கிறேன் இல்லாட்டி தங்க நகையை எடுத்துக்கோ கூட நகையை தங்கமாகவும் பார்க்கலாம் தங்கத்தை நகையாகவும் பார்க்கலாம் அது மாதிரி தான் ரெண்டும் பிரிக்க முடியாதுன்னு அர்த்தம் கர்ம பிரம்மணோ அபேதா அத்தியஸ்துவ ஒன்று மித்யா இன்னொன்று சத்தியம் சத்தியமித்யா சம்பந்தா சத்தியமித்யா சம்பந்தா மித்யா சத்தியத்துக்கும் மிச்சிக்கும் இருக்கிற சம்பந்தமும் மிச்சி யோசிச்சுட்டே இருக்கணும் அப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் அடுத்த மந்திரம் தாம் யோகமிதி மன்யன் bhavati அப்பிரமத்தீகோ ஹி பிரபிய மிராமிந்திரியம் அப்பிரமத்தோகோஹி பிரபவிய இப்ப इप திரும்ப ஒரு கருத்தை சொல்கிறார் இந்திரியங்களைக் காட்டிலும் மனது மனதைக் காட்டிலும் புத்தி புத்தியை காட்டிலும் மகான் ஆத்மா அவ்யம் பரபுருஷன் அப்புறம் வந்து அதை ஞா எம் ஞாத்வா முச்சியதே ஜந்துகு அமிர்தத்வஞ்ச கச்சதி இந்த மந்திரங்களை திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருக்கணும் அப்போ இந்த மந்திரங்களை நீங்கள் ரசிக்க முடியும் புரிஞ்சிக்க முடியும் இல்லாட்டி இந்த மந்திரங்கள்லாம் நமக்கு எதோ சம்பந்தம் இல்லாமல் இருக்கும் எப்போவுமே ஒரு மந்திரத்தை பிடிக்கிற போது இன்னொரு மந்திரத்தோடு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குதுன்னு பார்த்துட்டே இருக்கணும் அப்புறம் என்ன இப்படி வந்து இந்திரியங்களெல்லாம் இந்திரியங்களெல்லாம் எல்லாம் ஒடுங்கியிருக்கு சமாதியில் ஒடுங்கியிருக்கு ஞாபகம் வச்சுக்கணும் இதெல்லாம் அதோட ஓனப் பண்ணுறதில்ல ரெண்டு விதமாக சொல்கிறது உண்டு அதாவது உட்காந்து ஸ்தூலமாகவே இந்திரியங்களெல்லாம் ஒரு இடத்துல உட்காந்து கிருஷ்ண சொல்கிற மாதிரி யோகி யுஞ்சீ த சதம் ஆத்மானிதா ஏகாக்கி சித்தாத்மா நிராசீர பரிக்கிரகா யோகி யுஞ்சீத சததம் எல்லாம் பகவத்கீதை ஆறாவது அத்தியாயத்தையும் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் ஆறாவது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் சொல்லியிருக்கிற தியானத்தையும் இதையும் ஒப்பிட்டு பாருங்கள் தெரியும் யோகி யுஞ்சீத சததம் யோகியானவன் எப்பொழுதும் தியானத்தில் இருக்க வேண்டும் தியான யோகி ஆத்மானம் தன்னை தியானத்தில் ஈடுபடுத்தி வேண்டும் ரகசியமாக பண்ணணுங்கிறார் இரகசிய ஸ்திதா ஏகாக்கி தனியாக போகணும் யாரையும் சப்போர்ட்டுக்கெல்லாம் கூண்டு போகக்கூடாது எனக்கு ஹெல்ப்புக்கு ரெண்டு பேர் இருக்கட்டும் ஒருத்தரும் இருக்கக்கூடாது ஏகாக்கி எத சித்தாத்மா எத உடம்பையும் மனசையும் கட்டுப்படுத்தினவன் நிராசீஹி நிராசீஹின்னா ஒரு கிடையாது நான் தியானம் பண்ணுறேன்னு யாராவது என்னை கேட்டானா இருக்கியா செத்துயான்னு எவனால் கேட்டானா அப்படின்லாம் கேட்கக்கூடாது இவனு யார் தியானம் பண்ண சொன்னேன் தியானம் பண்ணுறாருந்தான் அப்படி தான் இருக்கும் யாரும் உன்னை கேட்க வேண்டாம் தான் நீதாக தானே போயிருக்கேன் அதனால் வந்து அது அது வேறு எல்லாேருக்கும் நான் இப்படி வந்துட்டேன் எல்லாேருக்கும் நான் என்னை மிஸ் பண்ணுறாங்களோ என்னவோ அப்படின்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அவங்க தெரியுமா உனக்கு தெரியாது வெளியில் சொல்லிக்கிறது இல்லை நான் உன்னை மிஸ் பண்ணுறோன்னு சொல்லிப்பாங்க ரொம்ப நல்லது அப்பாடா ஆளை விட்டான் நமக்கு தான் என்னமோ அவங்க நம்மளை மிஸ் பண்ணுறாங்களோ நமக்கு ஒரு எண்ணம் அப்புறம் நிராசிகி அபரிக்கிரகம் நிறைய சாமானும் சேர்த்து வச்சுக்காதே வச்சுருந்தா அதை தேய்க்கணுமே ஒரு கமண்டில் இருந்தால் கூட அதை தேய்ச்சி தீச்சு வைக்கணும் இல்லாட்டி அதுதான் இருக்கும் அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம் அபரிக்கிரகா எத்தனை கண்டிஷன் போடுறாரு பாருங்க தன்னை தியானத்தில் ஈடுபடுத்தி வேண்டும் ரகசியமாக தியானத்தில் ஈடுபடணும் யாருக்கும் நம்ம பண்ணுறது தெரியக்கூடாது அப்புறம் தனியாக பண்ணணும் யாரையும் துணைக்கி கூட்டிட்டு போகக்கூடாது அப்புறம் உடம்பு மனசையும் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும் அங்கே போய் படுத்துடக்கூடாது தூஞ்சிடக்கூடாது ரகசியமாக பண்ணணும் தனியாக பண்ணணும் உடம்பு மனசை கட்டுப்படுத்தி பண்ணணும் அப்புறம் வந்து எதிர்பார்ப்பு எதுவும் இருக்கக்கூடாது யார்கிட்டையும் எந்த எதிர்பார்க்க கூடாது திடீர்னு எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படியே மூணு நாளாக தியானம் பண்ணிட்டுருக்கோமே ஒரு அவுட்டிங் போயிட்டு வரலாமான்னு நினைக்கக்கூடாது நிராசி அப்புறம் அபரிக்கிரகா அபரிக்கிரஹான்னா அர்த்தம் பொருள்களை எல்லாம் ஜாஸ்தி சேர்த்து வச்சுக்கூடாது ரொம்ப சிம்பிள் லைஃப் சங்கராச்சாரர் விவேக சூடாமணியில் சொல்கிறார் இதே தான் அங்கேயும் யோகம் தான் ஆரம்பிச்சிடா யோக சொல்லத்தான் யூஸ் பண்ணுறாரு சங்கராஜர் விவேகச்சூடாமல் யோகஸ பிரதமம் துவாரம் யோகத்துக்கு முதல் படி என்ன தெரியுமா யோகம்னா தியானம் வேதாந்தம் படிக்கிறது எல்லாத்தையும் போட்டுக்கணும் பிரதமம் துவாரம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வாசல் என்னதுன்னா வாங் நிரோதா வாய திறக்கப்படாது பேசக்கூடாதுன்னு அர்த்தம் அப்புறம் வாங் நிரோதா அப்புறம் நிறைய சாமானை சேர்த்து வச்சுக்கப்படாது இருக்கட்டும் இருக்கட்டும்னு சொல்லி ஏகப்பட்ட சாமானாக வச்சுக்கக்கூடாது அபரிக்கிரகா ரெண்டாவது வாங் நிரோதா அபரிக்கிரகம் மௌனம் நம்பர் ஒன் ரெண்டாவது நிறைய சாமானிருக்கக்கூடாது பொருள் இருக்கக்கூடாது அபரிக்கிரகா அப்புறம் நிராஷா ஆசை இருக்கக்கூடாது நிரீகா வச்சுருக்கிற ஏதோ ஒன்று ரெண்டு சாமான் ரெண்டு துணி ஏதாவது வச்சுருக்கோன்னு வச்சுக்கோ அதுலையும் அட்டாச்மெண்ட் காணாமல் போனால் விட்டுடணும் நிராசாச்சை நிரீகாச்சை அப்புறம் தனியாக இருக்கணும் ஏகாந்த ஷீலதா தனியாக இருந்து பழகணும் தனியாக இருக்கிறத மிஸ்யூஸ் பண்ணிக்கக்கூடாது நமக்கு தனியாக இருக்கும் நம்மளை யார் என்ன கேட்க போகிறான்னா நம்ம தான் கெட்டுப்போம் நம்ம தனியாக இருக்கிறத நல்லா பயன்படுத்திக்கணும் இந்த தனிமை கிடைக்காது அதை தியானத்துக்கோ சாஸ்திரம் படிக்கிறதுக்கோ அதுக்கு நன்றாக பயன்படுத்திக்கணும் தனிமையை வீணடிக்கக்கூடாது நித்தியம் ஏகாந்த ஆக எத்தனை அதில் இருக்குது வாங் நிரோதா அபரிக்கிரகா நிராஷா நிரீகா ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம்தான் ஒன்று அட்டாச்மெண்ட் ஒன்று இன்னொன்று டிசையர் அப்புறம் வந்து நிராசாச்ச நிரீகாச்ச நித்தியம் ஏகாந்த ஷீலதா எப்பவும் தனியாக இருந்து பழகிறது பக்குவம் இல்லைன்னா தனியாக இருக்கக்கூடாது பக்குவம் இருந்தால் தான் தனியாக இருக்கணும் தனியாக இருக்கிறதுக்கு ஒரு பக்குவம் வேணும் அந்த பக்குவம் இருந்தால் தான் தனியாக இருக்கணும் இல்லாட்டி தனியாக இருக்கிறது விபரீதங்களை உண்டு பண்ணிவிடும் ஜாகிரதையாக இருக்கணும் தாம் யோகமித்தி மன்னியந்தே அதனை யோகம் என்று கருதுகிறார்கள் எதுனா இந்திரியதாரணாம் ஸ்திராம் இந்திரியதாரணாம் இந்திரியங்கள்லாம் இருக்கிறது அதுக்கு பேர் தான் யோகம் பரமாகதித்தின் அதுக்கு பேர் யோகங்கிறார் யோகமித்தி மன்னியந்தே சங்கராச்சாரியார் வியோகமேவ சந்தம் ஏதோடையும் சம்பந்தமே இல்லைங்கிறார் இந்த வியோகமேவ யோகஹான் இந்த வியோகம்னால் என்ன அர்த்தம் தெரியுமா டிசோனிங்னு அர்த்தம் டிசோனிங்னா என்னது உடம்பு மனசு புத்தியை ஆத்மாவோட எங்கே சேர்றது நான் தான் ஆத்மாவாச்சேன் ஆத்மாவோட எங்கே சேர்றது சேர்றதுங்கிறது கிடையாது இங்கே யோகமே இல்லைங்கிறார் சங்கராச்சாரியர் வியோகா ஏவ யோகா வியோகம்னா என்ன அர்த்தம் நாகம் அன்னமயா நாகம் பிராணமயா நாகம் மனோமயா நாகம் விஞ்ஞானமயா நாஹம் ஆனந்தமயா நித்தியசுத்த புத்த முக்த சச்சிதானந்த அத்வைதம் பரம்பிரம்மை அகம் அஸ்மி அவ்வளோதான் நான் பிரம்மமாகத்தான் இருக்கேன் இதன் மேலே போட்டிருக்கிறதெல்லாம் தூக்கி எரியிறேன் எல்லா ட்ரெஸ்ஸையும் ரிமூவ் பண்ணுறேன் நான் நிர்வாணம் எல்லா ட்ரெஸ்ஸும் என்னது நான் இதுதான் அன்னமயம் ஒரு ட்ரெஸ்ஸு பிராணமயம் இன்னொரு ட்ரெஸ்ஸு மனோமயம் விஜானமயம் ஆனந்தமயம் எல்லா ட்ரெஸ்ஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டேன் அபிமானங்களெல்லாம் விடுறேன்னு அர்த்தம் நான் உடம்புங்கிற எண்ணத்தை வியோகம் பண்ணுறேன் வியோகா அன்னமய வியோகா பிராணமய வியோகா மனோமய வியோகா விஜானமய வியோகா ஆனந்தமய ஆனந்த ஆத்மா பிரம்ம புச்சம் பிரதிஷ்டா இதில் என்ன சொல்றார் இதில் கவனமாக இரு திரும்பவும் இந்த ஐடென்டிஃபிகேஷனை வச்சுக்காதுங்கிறார் பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸோட ஐடென்டிஃபிகேஷனை விடுறதுக்கு பேர் யோகம் ஆத்மாவை அடையறதுக்கு பேர் யோகம் இல்லை ஆத்மாவை அடைய முடியாது ஆத்மாவாகவே இருப்பதால் நீ உடம்பு மனசை அடையாமல் இருக்கிறதுக்கு பழகிக்கோ உடம்பு உலக விஷயங்களையும் உடம்பு மனசையும் அடையாமல் இருக்கிறதுக்கு பழகிக்கோ எதை நீ அடையாத மாதிரி நினச்சிட்டு அது எப்பொழுதும் அடையப்பட்டதாகவே இருக்கிறது எதை அடைந்ததாக நினைத்திருக்கிறாயோ அது உனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை இந்த உடம்பு மனசு புத்தியை நான் அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு நீ நினைக்கலாம் ஆனால் அதற்கும் உனக்கும் சம்பந்தமே கிடையாது அதை டிசோன் பண்ணுறதுன்னு பேர் டிசைடென்டிஃபை பண்ணுறது டிசோன் பண்ணுறதுக்கு பேர் யோகம் இது கீதையிலேயும் பகவான் சொல்கிறார் துன்பத்தோடு நம்மை இணைத்து கொள்வதிலிருந்து பிரித்து கொள்வதே யோகம்ன்னர் தம் வித்யா துக்க சம்யோக வியோகம் யோக சஙீதம் ச நிச்சயன்னு யோக்தவியா யோகோ நிர்வின் சேதசா அங்கேயும் வருது பாருங்க அந்த யோகத்தை விடாமல் பண்ணணுங்கிறார் அந்த வியோக ரூபமாகிய யோகத்தை விடாம பண்ணணும் வியோக யோகா இந்த யோகத்துக்கு பேர் என்ன வியோக யோகா வியோக யோகம் தம்பித்யா துக்க சம்யோக வியோகம் யோக சங்கீதம் அது பாருங்க துக்க சம்யோகம் துக்கத்தோடு நம்ம அவ்வளோ சேர்த்துனுட்டோமா இங்கே வந்த பிறகு ஆசிரமத்தில் வந்த என்ன சொல்கிறாங்க சுவாமி ஒரு நாள் ஒரு கூட்டின்னு போங்களே எல்லாரையும் குச்சனூருக்கு கூட்டின்னு போய் இல்லை சுவாமி வந்து கேட்குறாங்க சில பேர் கேட்பாங்க இல்லாட்டி அவங்க தெரியாமல் போயிட்டு வந்துடுவாங்க அப்போவா அது வேதாந்தம் புரியுறதான்னு பார்க்குறதுக்காக தான் அப்போ வந்து இவன் வந்து இங்கேருந்து குச்சனூருக்கு போகணும் போயிட்டு வாங்க குச்சினூருக்கு வேணால் யாரோ சொல்லி வச்சுருக்காங்க ஊர்லேருந்து வேற நீ அங்கே இருக்கி அங்கே தான் குச்சனூர் தெரியுமா அங்கே போனியா நீ போய்ட்டு வரணும் அங்கே அங்கே என்னென்ன அங்கே இதே நதி தான் வருது இதே ஆறு தான் அங்கேயும் வருது அங்கே இந்த ஆறு கூட இல்லை அங்கே ஏதோ ஒரு வாய்க்கால் வருது இந்த ஆற்றினுடைய ஒரு கிளை அது அங்கே போய் அதில் குளிக்கணும் அங்கே குளித்து அங்கே எள் எல்லாம் வாங்கி போட்டு எல்லாம் வந்து அந்த சனீஸ்வரன் இப்போவே இப்போ நான் சொல்றேன் நீங்கள் ஞாபகப்படுத்திட்டீங்க போகணும் சுவாமிஜி இந்த சனிக்கிழம போயிட்டு வரணும்னா இங்கே எப்படி இருக்குமா நல்ல நாங்களே மறந்து போயிருந்தோம் நீங்கள் ஞாபகப்படுத்தி விட்டீங்க சனி உங்கள் ரூபத்திலே வந்து ஆ துக்க சம்யோக வியோகம் சம்யோகம்னா என்ன ரொம்ப சேர்த்துக்கிறது ரொம்ப போட்டு துன்பத்தோடு சேர்த்து வச்சுக்கிறது விட மாட்டேங்கிறது என்னமோ நீங்கள் என்ன தான் சொல்லுங்க சுவாமிஜி நான் அந்த துக்கத்தை விடவே முடியல என்ன அது போராத்துக்கு பின்னொரு துக்கம் என்னன்னா துக்கத்தை விட முடியலையேன்னு ஒரு துக்கம் வந்து அந்த துக்கம் வேறு வந்து சேர்ந்து ஆகையினால எப்படி தான் போகிறது இல்லை இதுவும் இந்த துக்கம் வேறு வேதாந்தம் புரியாத துக்கம் ஒரு பக்கம் ஏன் ப்ராப்ளம் ஒரு பக்கம் இப்போ என்னாச்சுன்னா துக்கம் ரெண்டு மடங்கு அடித்திருந்தான் என்ன பண்ணுறது துக்க சம்யோகம் வியோகம் அதிலருந்து பிரிச்சுக்கிறது அதுக்கு பேர் யோகம்ங்கிற எத்தனை யோகம் பாருங்கள் இந்த சப்தத்தில் இந்த யோக சப்தத்துக்கு ஒரு யோகம் இல்லையா இந்த யோகங்கிற சொல்லுக்கு இன்றைக்கி உலகம் முழுக்க அதுக்கு ஒரு யோகம் அடிக்கிறது யோகாவுக்கே ஒரு யோகம் அடிக்கிறது அதில் துக்க சம்யோக வியோகம் யோக சங்கீதம் ச நிச்சய யோக்தவியா யோகோ நிர்வின்ன சேத்தசா விடாம யோகத்தை பண்ணுங்கிறார் கிருஷ்ணர் இங்கேயும் அதை தான் சொல்கிறார் யம தர்மராஜா அப் ததா அப்ரமத்தா பவதி அப்ரமத்தஸ்ததா பவதி அப்போ என்ன வந்து மன ஒருமுகப்பாடு உடையவனாகிறான் எப்பொழுது இந்திரியங்களெல்லாம் அடங்குகின்றனவோ இந்திரியங்களெல்லாம் ஒடுகின்றனவோ அப்பொழுது அவன் சங்கராச்சாரசுழர் சமாதானம் பிரதி நித்தியம் எத்தனவான் தஸ்மின் காலே ரொம்ப அழகான பதம் போட்டிருக்கார் சங்கராச்சாரர் அந்த மன ஒருமுகப்பாட்டிலேயே முயற்சி உடையவனாக அவன் இருக்கிறான் மன ஒருமுகப்பாட்டில் முயற்சி உடையவனாக இருக்கிறான் ஏன்னால் முயற்சியை விட்டக்கூடாதுங்கிறார் யோகோஹி பிரபவாப்பேய் இந்த மன ஒருமுகப்பாடு என்பது தோன்றி மறையக்கூடியது எனவே தோன்றி மறையக்கூடிய இதை நீண்ட நாள் பயிற்சி செய்தால் நீண்ட நேரம் மன ஒருமுகப்பாட்டை கடைப்பிடிக்கலாம் மனம் ஒருமுகப்பாட்டு பயிற்சி அதுதான் இது மனசை ஒருமுகப்படுத்தி தத்துவஜானத்திலேயே நிஷ்டனாக இருக்கணும் ஆகவே இது நிதித்தியாசனம் வேதாந்தம் படித்த பிறகு வேதாந்த சாஸ்திர விஷயத்தை நல்லா ஒருமுகப்பட்ட மனசோடு அதை அபியாசம் பண்ணணும் என்று இங்கே யமதர்மராஜா சொல்கிறார் ஏனென்றால் அது ரொம்ப ஜாகிரதையாக பண்ணணும் ஆகையினால திரும்ப திரும்ப இதை அபியாசம் பண்ணணும் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறார் ஜாகிரதையாக இருக்கணும் திரும்ப திரும்ப இது ஏதாவது இந்திரிய விஷயங்கள்லாம் கொடுக்குற கிருஷ்ணரும் கீதையில் திரும்ப திரும்ப சொல்கிறார் அது இந்திரியங்களை கட்டுப்படுத்து இந்திரியங்களை கட்டுப்படுத்து இந்திரியங்களை கட்டுப்படுத்து ஆனால் ஜாகிரதை சப்ரெஸ் பண்ணிடக்கூடாது என்னது இப்படி எல்லோரும் சொல்கிறாங்களே சொல்கிறாங்களேன்னு ரொம்ப சப்ரெஸ் பண்ணால் அதில் ஒரு ப்ராப்ளம் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் வருது ரொம்ப ஓவராக எக்ஸ்பிரஸ் பண்ணினா அது இன்னொரு ப்ராப்ளம் ஓவர் எக்ஸ்ப்ரெஷன் ஓவர் சப்ரெஷன் அதுக்கு தான் தர்ம விவகாரத்தில் ஈடுபட்டு ஈடுபட்டு அதை மாற்றணும் அதுக்கு வந்து தமிழில் என்ன சொல்கிறாங்க மடை மடைமாற்றம் செய்ய பழகணும் அதுக்கு சின்ன வயசுலேருந்தே அபியாசம் கொடுத்துட்டோம்னா இந்த வெளி விஷயங்கள்லாம் எக்ஸ்போஷர் ஓவராக இல்லாமல் இருந்து விடுத்தோம்னா இல்லாட்டி நிறைய விஷயத்தை தெரிஞ்சு வச்சுன்னு இருந்தால் கன்ஃபியூஷன் ஜாஸ்தி வரத்தான் செய்யும் ஆக அதனால்தான் மனது ஏகப்பட்ட விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறதே சில சமயம் பிரச்சனையாகிடும் ஓவர் இன்ஃபர்மேஷனும் ப்ராப்ளம் தான் சுவாமி இல்லை இருந்தால் நிறைய நல்லதும் நிறைய இருக்குது கெட்டதும் நிறைய இருக்குது நமக்கு எது வேணும் நிறைய நல்லது வேணுமா நிறைய கெட்டது வேணுமா இல்லை நல்லது கெட்டது ரெண்டுமே வேண்டாமா நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க நாளைக்கு பார்ப்போம் ம் சனா சகனக்கு சீரியவை தேஜஸ்வினீதமஸ்து மாவிஷாவை ஓம் ஷாந்திஷாந்தி அய்யனின்று அனந்தஜன்மங்கண்ட மெயே உபதேஷிக்க விளிவந்த குருவே போற்றி உய்யவே முல் உதவிக்கோருவினா ஏன் செய்யுமான்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திஹி ஹரிஹி ஓம் ஆதிகுருநாதிகி